வணங்குவான் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துரு வன்னி ஐங்கரனை வானவரதன மணியரு முகனை மாசரு கொற்ற வாழ்கிறே வானவர் பாலன பகவன் வணங்கின திருநெல்லை மாதே வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான் முதல் கதையான ஜனகராஜன் கதையை படித்து முடித்து விட்டோம் அடுத்ததாக புண்ணிய பாவனன் என்று இரண்டு சகோதரர்களுடைய கதை இரண்டு அன்னந்தங்களுடைய கதை படிக்க போகிறோம் இல்லை ஞானவா திட்டத்தில் கதை என்று சொல்லுகிறதுனாலே ஏதோ கதாபாத்திரங்கள் அவர்கள் நடக்கின்ற நிகழ்வுகள் அதில் ஏற்படுகின்ற திருப்பங்கள் இதை போன்றெல்லாம் இருக் இருக்கும் என்று கருத வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு தத்துவங்களை எடுத்துச் சொல்வதற்கு தத்துவங்களை பற்றிய விளக்கங்களை சொல்வதற்கு இந்த கதைகளை பயன்படுத்தி கொள்கிறோம் இப்பொழுது புண்ணியன் பாவனன் புண்ணியன் என்பவன் தமையன் ஆவண்கிற இளையவனுக்கு அவன் கலங்கப்பட்டு கலங்கி நின்று கவலைப்பட்டு இருக்கிற காலத்திலே அண்ணன் ஆகிய புண்ணியன் அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி தேர்தல் வார்த்தைகளை சொல்லி நல்ல தத்துவங்களை சொல்லி இவற்றையெல்லாம் கடைபிடிக்கால் உனக்கு எந்த விதமான கலக்கமும் கவலையும் ஏற்படாது சோகங்கள் ஏற்படாதுன்னு சொல்லுகின்ற ஒரு கதை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான வேதாந்த கருத்துக்களை தத்துவப்படி சொல்லுகிறார் அதாவது தங்கை கரையிலே ஒரு முனிவர் திருக்கடவர் என்கின்ற முனிவர் தவம் செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் அந்த காலத்திலே முனிவர்களுக்கு குடும்பம் உண்டு நமக்கு தெரியும் கௌதமனுக்கு அக்லிகை மனைவியாக இருந்தாள் அப்படின்னு நிறைய கதைகள் தெரியும் இந்த திரிகடம்புக்கும் திருமணமாகி ரிஷி பத்தினி ஒரு அம்மா இருந்தாங்க அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளுக்கும் புண்ணியன் பாவனன் பெயர் வைத்தார் அவர் நல்ல தபசி நிறைந்த தவங்களை செய்து நல்ல குணங்களை பெற்றவர் அமைதியானவர் சாந்தமானவர் அதனாலே புண்ணியம் ஒன்று பாவம் ஒன்று இரண்டு பேர்களுக்கு பெயர் வைத்தார் அவர்கள் வளர்ந்து அவரிடமே கற்று கதைகளை கற்று பாடங்களை கற்று கல்வி கற்று பெரியவர்கள் ஆனார்கள் அறிவுடையவர்கள் ஆனார்கள் ஒரு காலகட்டத்திலே திரிகடவர் என்கிற முனிவர் தன்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலே தள்ளாமையிலே தளர்ந்து இறந்து அந்த காலத்து பழக்கப்படி அந்த காலத்திலே இருந்த வழக்கத்தின்படியாக ரிஷி பத்தினியும் ரிஷியோடு உடன் கட்டி என்பது தீ குளிப்பது என்பது அந்த காலத்தின் வழக்கம் அதன் பண்ண திரிகடவுடைய மனைவியும் திரிகடவுள் இறந்தவுடனேயே அவர்களும் இறந்து விட்டார்கள் தன்னை மாய்த்து கொண்டார்கள் தீ குளித்தார்கள் அப்போ இரண்டு பேருடைய ஈமச் சடங்குகளை அவருடைய இறுதி காரியங்களை இறுதிச் சடங்குகளை செய்வதற்காக அண்ணன் ரெண்டு பேரும் கங்கை கரைக்கு வார்கள்ை கரையிலே மூத்தவர் தாய் தந்தியுடைய ஈமச்சடங்குகளை செம்மையாக முறையாக சொல்லியபடி வேத கருமங்கள் படி செய்து முடித்தார் முடித்து விட்டு பார்த்தா தம்பி கலங்கி போய் கவலையோடு மனம் நொந்து வருத்தத்தோடு காணப்பட்டான் அவனை பார்த்து அவனை தேற்ற வேண்டியது அவனுக்கு நல்ல உரைகளை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறார் இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம் முதல்ல இவர்களுக்கு திருக்கடவர் சொல்லுகின்ற தத்துவங்கள் இரண்டு பேருக்கும் அதிலே மூத்தவன் இதுல ஒரு வித்தியாசம் குருவாக ஏற்றுக்கொண்டான் அப்படி ஏற்றுக்கொண்ட பின்னாடி குருவினுடைய சொற்களை ஈஸ்வரனுடைய வார்த்தைகளாக தெய்வத்தினுடைய வார்த்தைகளாக கருதி முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக கடைபிடிக்க தொடங்கினான் இளையவன் அவ்வளவு அக்கறை இல்லாத குழந்தை நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் காலதாமதமாக புரிந்து கொள்ளக்கூடிய மாணவன் சொன்னான் அப்படிப்பட்டான் அதனால அண்ணனுக்கு புரிஞ்ச அளவுக்கு இவனுக்கு தந்தையுடைய சொற்கள் தந்தையுடைய உபதேசங்கள் புரியவில்லை இதுதான் காரணம் இவனுடைய கவலைக்கு ரெண்டு பேரையும் இறந்து விட்டார்கள் தாய் தந்தி இறந்து விட்டார்கள் இருவரையும் தீயிலே வச்சு எரிமோட்டி முடிஞ்சது ஈமச்சடங்குகள் செய்து முடித்து வந்து பார்த்தால் தம்பி கலங்கி போயிருக்கேன் அதுக்கு நல்ல வார்த்தைகளே அவருடைய மனத்திற்கு சமாதானத்தை சொல்லி இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு கவலைகள் தொடர்ந்து விடும் இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் கவலைகள் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று அறிவுரை சொல்வது இந்த கதையுடைய சாராம்சம் இது நாற்பத்தி ஒன்பது பாடங்களை கொண்ட கதை இப்ப நம்ம முதல் பாடலை பார்ப்போம் மோக பட்ச நாவிக்குடி முளைத்து எழுந்து முளைத்து எழு மூலம் சோக மாசுனம் இருந்து அரசு ஆழ்வது ஓர் சூழல் ஆகமே முதல் யான் என அஞ்ஞானம் ஆகமே முதல் யான் என அஞ்ஞானம் ஏகம் ஆகிய பராபரம் தோன்றினால் இறக்கும் ஏகம் ஆகிய பராபரம் தோன்றினால் இறக்கும் முதல்ல இப்ப சொல்றதெல்லாம் தெரிகடவ முனிவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு மக்களுக்கு சொல்லுகின்ற உபதேசம் ஏழாவது பாட்டிலேயே நம்ம தான் அவர் இறந்ததுக்கு பின்னாடி ஈமச்சடங்குகள் செய்தது அதுக்கப்புறம் உள்ளது என்ன சொல்றாரு உலகத்திலே எல்லா ஜீவர்களுக்கும் ஆசை மோகம் விருப்பங்கள் வெறுப்புகள் அனைத்தும் இருக்கும் அப்படிப்பட்ட விஷ கொடிகள் விஷி நான் நேற்றைய சொன்னேன் தொப்புள் கொடினா நாவி என்பது தொப்புளிலே தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கின்ற உறவை உறுதிப்படுத்துகின்ற கொடி அதனால இந்த விஷக்கொடிகள் தன்னுடைய மக்களை தனக்கு ஆட்படப்போகிற மக்களை அழிப்பதற்காக உள்ளது விஷக்கொடிகள் அவற்றையெல்லாம் கொடி முளைத்து எழு மூலம் முளைத்து எழுந்த வனத்தை அந்த வனத்தை எல்லாத்தையும் சுத்தமாக மூலத்தோடு மூலம் விஷ குடிகளின் மூலமாக ஏற்படுகின்ற அர்த்தம் அப்படி பாம்பு உன்னை தீண்டாமல் உன்னை அரசாழாமல் அது உன்னை சாதாரண ஆன்மாவை ஜீவனை அது பற்றிக் கொள்ளும் அதனுடைய விஷயம் உன்னை எந்த விதமான நல்ல காரியங்களை செய்யாமல் தடுக்க அழைத்துவிட முடியும் அரசு வாழ்வது ஒரு சூழல் அந்த சூழலே எப்படிப்பட்ட சூழல் நான் என்பது என்னுடைய தேகமே தேக அபிமானம் ஆகமே நான் தேகமே நான் யான் என்பது அந்த கரணங்களிலே ஒன்றான அகம்பாவத்திற்கு அடிப்படை யான் என்பதும் எனது என்பதும் அகம்பாவத்திற்கும் மமதிக்கும் அடிப்படையானவை அப்படி யான் என்று நினைத்தாதே நான் செய்தேன் நான் பார்த்தேன் நான் சொன்னேன்னா அது அடி மனத்திலே நம்முடைய அகம்பாவம் இருக்கிறது நம்மை அகம்பாவம் ஆட்சி படிக்கிறது தெரியும் அகமே முதல் யான் அஞ்ஞானம் அகம்பாவம் வந்துவிட்டால் நிச்சயமாக அது அறிவை பெற முடியாது அஞ்ஞானத்தை தான் அடையும் அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை என்ன செய்தால் அழியும் பரமபுரத்தை சிந்தித்தார் பரமப்பொருளை சிந்தித்து அவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இந்த அஞ்ஞானம் அழிந்துவிடும் ஏகமாகிய பரம்பொருளை சிந்தித்தால் அஞ்ஞானம் அழிந்துவிடும் ஏகமாகிய பரம்பொருளை நீ எப்பொழுது சிந்திக்கிறாரோ அதுக்காற்று போல வந்து அழித்துவிடும் ஏகமாக தோன்றினால் இறக்கும் ஆசைகள் என்ன ஆசைகள் உலக உலகாயுத ஆசைகள் விருப்புகள் வெறுப்புகள் வேண்டும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்கிற விருப்பங்கள் இவையெல்லாம் சற்பங்கள் அவற்றையெல்லாம் எது அழிக்கும் மேகங்கள் அப்படிப்பட்ட மேகங்களை அழிக்கக்கூடியது என்கின்ற சிந்தனை ஏகம் ஆகிய ஏகத்துவத்தை பெற்ற ஏகமாகிய பராபரம் பிரம்மம் தோன்றினால் அவையெல்லாம் அழிந்துவிடும் இறக்கும் இது முதல் பாடல் இரண்டாவது பாடல் என்பதை நாள்தோறும் அகத்தில் நுணித்து நோக்கி நோக்கினால் ஜனகனைப் போல் நுண்ணறிவால் தளர்ந்த மீள் பக்குவத்து அறிவு என்ன சொல்றாங்க பிரபஞ்சம் மாயை பிரபஞ்சம் என்பது பொய்யானது நிரந்தரம் இல்லாதது அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லை என்பதை மனதிலே ஏற்றிக்கொண்டு நாள்தோறும் எப்பவும் அகத்திலே ஏற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நுனித்து நோக்கி நுட்பமாக பொய் உலகம் என்பது அழியக்கூடியது நிரந்தரமற்றது இதுல இருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் நிரந்தரமற்றவை அப்படி இருக்கிற பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் விரும்புவது என பயிற்சிய கருத்து அதுவும் நிரந்தரம் அல்லது அழிய அப்படி நுனித்து நோக்கி நுட்பமாக நுண்மையாக நோக்கி ஜனகனை ஆசை இல்லாமல் முனிவரை போல வாழ்ந்தால் ஜனகனைப் போல் நுண் அறிவால் அவனுடைய நுண்மையான அறிவைக் கொண்டு ஞானத்தைக் கொண்டு வாழ்ந்தார் தனித்த மெய்ப்பொருள் பக்குவத்து அறிவுவர் தனித்த மெய்ப்பொருளை எதிலும் சம்பந்தப்படாத பிரம்மத்திற்கு முக்கியமான குணங்கள்ல ஒண்ணு அசங்கன் யாரோடும் சம்பந்தப்படாதவன் யாரோடும் சேராதவன் யாரோடும் சேராத பொருள் கலப்படம் இதெல்லாம் அப்படிப்பட்ட தனித்த மெய்பொருளை பரம்பொருளை சத்திய பொருளை பக்குவத்து அறிவர் அப்படி அறிவிக்கூடிய பக்குவம் ஏற்பட்டு அதனை அறிவர் உணர்வ இது இப்படிப்பட்ட சிந்தனையினாலும் ஆசைகளை ஒழிப்பதனாலும் ஏற்பரிமை ஒழிய வேறு எந்த வகையாலும் கிடைக்காது இதை அழுத்தம் நிறுத்தமாக சொல்லுகிறார் தனத்தால் செல்வத்தாலே மனிதரால் மனிதர்களாலே கர்மத்தினால் கர்மங்களை செய்வதனாலே நல்ல கர்மம் தீய கர்மம் நல்ல கர்மமாவே செய்து கொண்டிருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் கிடைக்காது அழித்து ஜனகரை போல் எந்த விதமான பற்றும் இல்லாமல் ஆசைகளும் இல்லாமல் தெளிந்த மனத்தோடு சாந்தத்தோடு இருந்தால் நீ பக்குவப்பட்டு மெய்ய தனித்து மெய்யை அறிய முடியும் ஏகத்துவமாக உள்ள சத்தியத்தை அறிய முடியும் மற்றபடிக்கு அறிய முடியாது உறவினர்களாலேயோ அல்லது செல்வத்தாலேயோ அல்லது தேவர்களுடைய அவளாலேயோ குறு சிறு தெய்வங்களாலேயோ கர்மங்களை செய்வதனாலேயோ முன்னாலே பக்குவத்தை அடைய முடியாது உபசாந்தத்தை அடைய முடியாது இது இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் ஜனனம் அஞ்சினருக்கு அவருடைய முயற்சியே சரணாம் தினமும் நான் எனும் சிறுமைகள் தான் சிதையில் எங்குமாம் உண்டாகும் தனது முயற்சிதான் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து தொடர் பிறப்பிறப்பு பறக்கறிஞ்சாக ரெஞ்சா இரேன் பறக்கறிஞாக பறக்கிறேன் இல்லாமல் இதை விட்டு அஞ்சு வெளியில் போக வேண்டும் இருக்கிறவர்களுக்கு என்ன வழி அவர்களுக்கு ஒரே ஒரு வழி என்ன வழி சொன்ன முறைப்படி நாம் சொல்லுகின்ற முறைப்படி வாழ்ந்து ஆசைகள் இல்லாமல் நிராசையோடு சமமான நெஞ்சோடு விகற்பம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பின்னம் இல்லாமல் அபிநமாக முயற்சிகளை செய்தால் சுய முயற்சிகளை செய்தால் அது நம்முடைய மனத்திற்கு சாந்தத்தை அடித்து பரம்பொருள் இடத்திலே நம்மை சரணடைவதற்கு பக்குவப்படுத்தும் ஜனனம் அஞ்சியனருக்கு அவருடைய முயற்சியே சரணமாம் அவருடைய முயற்சியாலேதான் சரணாவதி அடையக்கூடிய பக்குவத்தை பெற முடியும் இனமும் இங்கு இங்கு இவன் நான் என்னும் சிறுமையில் சிறுமைதான் சிதையில் என்றைக்கும் நான் என்பது எனது என்பது இங்கே அங்கே என்ற அகங்காரத்துக்கு அடையாளமான செய்திகளை கொள்வதன் நான் என்ற அகங்காரம் எனது என்ற மகன் இவற்றையெல்லாம் அழைத்து அவற்றையெல்லாம் சிதைக்கி சிதைத்து விட்டால் அனகமாய் குற்றமற்றவனாயமாய் அனகமாய் உலகம் எங்கும் ஆம் விசாலம் உண்டாகும் உலகத்தில் எல்லா இடமும் பறந்த உலகம் எல்லாமே ஒன்றாக தெரியும் எப்படி நமக்கும் எதிரே இருக்கிறவருக்கும் அடுத்தவருக்கும் வித்தியாசங்களில் எல்லாரும் நாமே நானே ஆன்மஸ்வரூபமே என்று நோக்கத் தொடங்கிவிட்டால் உலகில் உள்ள ஒரு எல்லோரும் உறவினர்கள் யாதும் ஊரே அவரும் கேள்ன்னா உலகில் உள்ள அனைத்து பேரும் என்னுடைய உறவினர்கள் எனக்கு சொந்தக்காரர்கள் உலகம் என்னுடையது அப்படிங்கிற என்ன எப்போ வரும் ஜீவகாருண்யத்தோடு எல்லாம் ஒன்றே எல்லோரும் ஆன்மஸ்வரூபமே என்று நினைத்தால் வேறுபாடுகள் கிடையாது அப்படிப்பட்ட வேறுபாடுகள் இல்லாமல் இங்கு இவன் நான் என் சிறுமைதான் அப்படிப்பட்ட வேறுபாடுகளை சிறுமைகளை சிதைத்துவிட்டால் அணகமாய் உலகு எங்கும் உலகமே விசாலமாக நம்முடைய நாடாக நம்முடைய ஊராக தெரியும் மண்முறை தனது முயற்சிதான் காண்புற வருமாள் மன்னுரன்னா பெருமைபுரிய தன்னுடைய உயர்ச்சி ஞானத்திலே பக்குவத்திலே சரணாகதி அடைய வேண்டிய பக்குவத்திலே ஐக்கியம் வேண்டிய பக்குவத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஜீவம் நிலைக்கு வருவது அப்படி வருவது எல்லாவற்றையும் சிதைத்து விட்டார் ஆசைகள் விருப்பங்கள் நான் எனது அது இது அங்கே இங்கே என்றேதங்களை ஒதுக்கிவிட்டார் உலகமே விசாலமாகும் உலகமே நம்முடைய வீடாகும் அப்பொழுது நமக்கு மண் உற தனது உயர்ச்சி தான் காண்புற வருமா கண்ணுக்கு நேர தெரியும் நம்முடைய வளர்ச்சி உயர்ச்சி சரணாகதி அடையக்கூடிய பக்குவம் நமக்கே தெரியும் இது மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு பற்று வீடு என்று இரண்டில் பற்றலும் விதலும் தானும் என்று இரண்டில் விடுதல்தானும் அது வேறு இல்லை முற்றுப்பற்று விட்டின் மோகமும் துயரும் விட்டு முற்றுப்பற்று வீட்டின் துயரும் விட்டு தொற்றுல பற்று வீடு உடைத்து அசையாத நிற்பாய் இதுல பற்று அப்படின்னா பிரியம் ஒன்றின் ஆழமான விருப்பம் பற்று சிவபக்தன் சிவத்தின் சிவன் பேரில் எனக்கு பற்று அதிகம் திருமால் பேரிலே பற்று அதிகம் பக்தி அதிகம் இதெல்லாம் ஒன்றை பற்றி கொள்ளுதல் குணத்தை சிவன் என்கின்ற ஈஸ்வரனை என் என்னுடையவனாக நான் பற்றி கொள்ளுகிறேன் என்பது என்னிடத்தில் இருக்கின்றவற்றை கெட்டவைகளை விடுதல் இந்த பற்று இரண்டு இது எதனால் ஏற்படுகிறது அடிப்படை காரணம் பற்று ஏற்படுவதற்கும் விடுதல் ஏற்படுவதற்கும் விருப்பம் ஏற்படுவதற்கும் வெறுப்பு ஏற்படுவதற்கும் என்ன காரணம் என்று இரண்டில் பக்கலும் விடுதல் தானும் பற்றுவதும் விடுவதும் இரண்டுமே அவை மனத்து ரூபம் மனத்திலே சிந்திக்கின்ற ஆசை விஷயங்கள் மனம் நமக்கு கற்பிக்கின்ற கற்பனைகள் பற்றிக்கொள் என்று மன சொல்லுகிறது பற்றி கொள்கிறோம் விட்டுவிடு மனத்து ரூபமே மனத்தினுடைய ஆணையே மனத்தினுடைய ஆசைகள் தோற்றங்களே அப்படியாவது மனத்து ரூபம் என்ன வரும் பற்றி கொண்டாலும் இந்த விருப்பங்கள் ஏற்பட்டால் உயர் பந்தம் ஏறும் உயர் பந்தம் இதை தவிர வேறையில் உயர் பந்தம் என்பது மனத்தினுடைய ஆசைகள் மனத்திலே வேண்டியவற்றை பற்றுவதும் வேண்டாதவற்றை விடுத்ததும் ஆகிய எண்ணங்கள் அவற்றை பந்தங்களாகும் இவற்றை தவிர வேறு பந்தங்கள் முற்று பற்று விட்டின் வீட்டின் முற்றவராக முழுமையாக பற்றி விட்டுவிட்டால் வீடு பேருடைய வீட்டின் என்னுடைய எனது வீடு என்னுடைய சொத்து அவற்றின் மோகமும் துயரம் விட்டு துயரங்களையும் ஒதுக்கி வருத்தங்களையும் சோகங்களையும் ஒதுக்கி விட்டு துட்டுட பற்று விடுத்து மீது மீதமுள்ள துகள் போன்ற சின்ன சின்ன பற்றுக்களை ஆசைகளையும் அறுத்து துடைத்து அசையாத நாய் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு மனச தொடர்ச்சி சுத்தமாச்சுக்கள் அசையாத நெற்பாயாக இது பாடல் இன்னைத்தின் தியக்கு இன்னை விகப்பம் இன்னை பயம் இன்னை துவட்சி இன்னை பகைமை இன்னை பகையின்மை குறைவு ஒன்று இன்னை கயம் இன்மை கடினம் இன்னை கடினமாய் கலரல் இன்னை இது எல்லாமே அகற்றப்பட வேண்டிய குணங்கள் பதினஞ்சு குணம் சொல்றாரு பதினஞ்சு என்னென்ன மயல் மயல்னா ஆசைகள் மயக்கங்கள் மனசிலே தோன்றுகின்ற கலக்கம் இது எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டும் மயல் இன்மை மயல் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அனித்தம் இன்மை இருக்கின்ற பொருள் எல்லாம் நித்தியம் இல்லை அதனால நித்தியமான பொருளில் மட்டும் நான் நேசிக்க வேண்டும் அனித்தமான பொருள்களை நான் நேசிக்க கூடாது மடமின்மை அஞ்ஞானத்தை ஒதுக்கி விடுதல் அஞ்ஞானம் இன்மை அறிவு மடங்கிறது அறிவின்மை அதனால் அறிவின்மை நீக்குவது என்றால் அறிவை பெறுவது வருத்தம் இன்னை சோகம் இல்லை வருத்தம் இல்லை செயல் வேண்டிய காரியங்களும் இல்லை செயல்கள் இல்லை கர்மம் இல்லை கியக்கு இன்மை கேக்குன்னா தயக்கம் அதுவும் திரும்பவும் மயக்கம்தியக்கம் இல்லை தயக்கமோ மயக்கமோ இல்லை சேதங்கள் இல்லை ஒன்றிலிருந்து ஒன்று மாறி சிந்திப்பது மாற்றங்களை வரவேற்பது மாற்றங்களை எதிர்பார்ப்பதெல்லாம் இல்லை பயன் என்னை அச்சம் என்னை எதற்கும் அஞ்சாமை துண்சியின்மை தளர்ச்சி இல்லாத தளர்ச்சி இல்லாதது இலைக்கல் இல்லை கலைத்தல் இல்லை யாரோடும் பகை இல்லை எல்லோரும் நேசம் எல்லாரையும் என்னுடைய உறவினர் என்று கருத்தில் கொள்வது குறைவு ஒன்றில்லை குறை ஒன்றும் இல்லை எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் இந்த திருப்தி ஏற்பட்டுவிட்டால் அவனுக்கு மனதிலே நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் குறை இல்லை கயமை இன்னை கயம்னா மற்றவர்கள் ஏமாற்ற வேண்டும் மற்றவர்களிடம் வந்து அவர்களுடைய பதவீனத்தை பயன்படுத்தி நான் வாழ வேண்டும் கலைமை அதுதான் கடினமின்மை கடினம் என்பது நெஞ்சிலே இருக்கின்ற அதாவது எதுக்கும் அசையாத நிலைமை வீண் பிடிவாதம் வீம்புன்னு சொல்லுவோம் அப்படி வீம்பு இல்லாம கடினமின்மை கடிய சொற்களை பேசாமே இனிய சொற்களை பேசுவது கடினமாய் கலரல் கடிய சொற்களை கடினமான சொற்களை பேசாமல் இனிமையான சொற்களை பேசுவது கனி இருக்க காய்க்க வருந்தட்டுன்னு சொன்ன மாதிரி காய் வார்த்தைகளை பேசாதே இனிமையான கனி வார்த்தைகளை பேசு இது இந்த பதினைஞ்சு குணங்களையும் இருந்தால் அவன் எளிதாக பக்குவப்பட்டு எளிதாக முன்னேறி ஜீவன் முத்தி அடைய முடியும் இது அஞ்சாவது பாடு ஆறாவது பாடு வீடு பற்று இரண்டும் நீர்த்த மேலவரிடத்து மீறி வீடு மற்றும் இரண்டும் நீர்த்தவ மேலவரிடத்து மீறி நீடுவாதனைகள் இன்றி நிகழ்த்திய குணங்கள் நிற்கும் பீடுரு நினைவாம் நூலால் பிணிப்புரு பிறவி வேலை ஊரமயல் மீன் வாரும் உயர்ந்த வாதனையான் சாலம் இது ரெண்டு பகுதி முதல் பகுதி இந்தமாரி இருந்தீன்னா உனக்கு சிறப்பு கிடைக்கும் உயர்ந்த பக்குவம் கிடைக்கும் கீழ் பகுதி இந்தமாரி இருந்தீன்னா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு இருக்கு வீடு பற்று இரண்டும் விடுதல் பற்றுதல் எந்த விதமான விருப்பமும் வெறுப்பும் இல்லாமல் வெறுப்பு இருந்தால் ஒதுக்கிடுவோம் விடுதல் பற்று இருந்தால் கொள்ளுவோம் அதுமாரி இல்லாமல் விருப்பு வெறுப்பு இரண்டும் இல்லாத நீக்கியவர்கள் நீத்த மேலோரிடத்தில் மேன்மையானவர்கள் இடத்திலே இரண்டையும் ஒதுக்கி அமைதியாக சாந்தமாக வாழ்கிற ஒரு இடத்திலேடு வாதனைகள் தொடர்ந்து நம்முடைய பல பிறப்புகளிலே தொடர்ந்து வந்த அனுபவ வாசனைகளை தீய வாசனைகளை நல்வினை கீவினை இரண்டும் இருக்கிறது இரண்டு அகற்ற வேண்டும் நீடு வாதகள் இன்றி நிகழ்த்திய குணங்கள் நிற்கும் மேலே சொன்ன பதினைந்து குணங்களும் இவற்றையெல்லாம் செய்தால் நிற்கும் நிலையாக நிற்கும் நீ பெருமை அடைவாய் அடுத்த ரெண்டு வரி இப்படி இருந்தேனா நீ உருப்பட மாட்ட நினைவாம் நூலால் நினைவாம் நூலால் பிடிப்பு பிறவி வேலை ஊடுற மைல் மீன் வாறும் உயர்ந்த வாதனையாம் சாலம் பழைய நினைவுகள் அதுல நல்ல நினைவுகள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தப்பு பீடுற நினைவா என்னுடைய பிரயோஜனம் இல்லை நூலால் பிணிக்குற்று அந்த வேதனைகளாலே வாதனைகளாலே கட்டுப்பட்டு பந்தப்பட்டு சம்சார கடலிலே வேலைன்னா கடல் பிறவி வேலையிலே பிறப்பிறப்பு கடலிலே ஆயிரம் மீன்களோடு ஊடுரு மீன்கள் ஊடுரு மயல் மீன் வாரம் உயர் வாதனையான் சாலம் அப்படி இருந்தால் உனக்கு உன்னுடைய பிறப்பிறப்பு கடலிலேயே மூழ்கி ஆயிரம் பதினாயிரம் கோடி கணக்கான மீன்களோடு நீயும் ஒரு மீனாக குழம்பிக்கொண்டிருப்பாய் அப்படி எந்த பெருமையும் வாழ்க்கை கழிந்துவிடும் சூறைக்கால் சிந்து முகிலன சிந்த நிற்பாய் வாதனை என்னும் இந்த வலை புத்திரை நெஞ்சை நெஞ்சால் தீதரமாய்த்து மேல் மேலாம்பதத்தில் திறமாய் நிற்பாய் வாசனை என்பது நம்முடைய அனுபவங்கள் தொடர்ந்து வந்த பல பிறப்புகளிலே தொடர்ந்த நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தொடர்ந்து சிந்திக்கிறோம் அது அந்த பிறப்போட அந்த ஆன்மாவோடு சேர்ந்து வர்றப்ப அது நமக்கு துயரத்தை கொடுக்கும் அந்த சிந்தனைகள் வாதனை என்னும் இந்த வலை வாதனை என்கின்ற இந்த வலையே புத்தி என்கின்ற வாழாலே புத்தி புத்தி கூர்மே சொல்றோமென்ற வாழாலை ஆசைகள் என்கிற மேகத்தை சிதறவிடு அப்படி சிதறவிட்டு சிந்திப்பாய் சக்தியுடன் நிற்பாயாக ாலே படுப்போர் நெஞ்சை நெஞ்சார் ஒரு பெரிய விருட்சத்தை கோடாடியாலே வெட்டுவது போல உன்னுடைய நெஞ்சிலே தோன்றுகின்ற ஆசைகளை நெஞ்சிலே இருக்கின்ற சங்கற்பத்தாலே இதுல நெஞ்சிலே ஆசைகள் தோன்றுகின்றன நெஞ்சிலே தோன்றுகின்ற ஆசைகளும் சங்கற்பமே ஆனால் ஆற்றை அழிக்க வேண்டும் என்கிற வைராக்கியமும் சங்கற்பமே நெஞ்சிலே தோன்றுகின்ற ஆசைகளை நெஞ்சினுடைய சக்தியாலே அடித்து உள்ளே நெஞ்சை நெஞ்சால் தீ தரமாய் கொஞ்ச கூட மிச்சம் இல்லாமல் கெடுதல் இல்லாமல் மாய்த்து மேலான் பதத்திலே திறமாய் நிற்பாய் மேலான பரம பதத்திலே சத்தியலோகத்திலே ஆசி கொண்டு திறமாக திடமாக நிற்பாய் இது ஏழாம் பாட்டு எட்டாவது பாடல் புண்ணிய பாவனன் கதையிலே எட்டாவது பாடல் ஏகுதல் வருதல் துஞ்சல் விழித்திடல் இருத்தல் நிற்றல் ஏகுதல் வருதல் துஞ்சல் விழித்திடல் இருத்தல் நிற்றல் ஆகிய எல்லாம் பொய் என்று அழுந்தி உள் ஆசை தீர்வாய் ஆகிய பொய் என்று அழுந்தி உள் ஆசை தீர்வாய் சேகுர அலையும் சித்தம் பகுதியால் சித்தன் திண்ணி போகல் உண்மனத்தால் சிங்கந்தனில் தொடர் பூஜை போலாம் இந்த பாட்டில் எப்போ நமக்கு தெரிஞ்ச தத்துவத்தை சொல்றாங்க வருதல் போதல் நடந்து வர்றது போவது திரும்பி வரது போவது அப்புறம் இருப்பது எந்திருக்கிறது தூங்கல் எழுதல் உட்கார்வது எந்திருக்கிறது சிரிப்பது அழுவது எல்லாமே அத்தனையும் பொய் என்ன பொய் தேகம் செய்கின்ற செயல்களை அனைத்தும் நம்முடைய க கட்டுப்பாட்டில இருக்கிறதாக தோன்றினாலும் கூட அது பரம்பொருளுடைய கட்டுப்பாட்டிலே நாம் ஒரு வெறும் பொம்மை அவனை ஆட்டுவிக்கின்றவன் பரம்பொருள் அப்படி செய்கின்ற செயல் எல்லாமே நாம் நினைத்து செய்கிறோம் நாம் வைராக்கியத்தோடு செய்து முடித்தோம் என்று எண்ணினாலும் கூட அனைத்து செயல்களும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டவை அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களும் பிரம்மத்தாலே பரம்பொருளாலே நடத்தப்படுகின்றன இதனை நன்றாக புரிந்து கொண்டு ஆசைகளை தீர்த்து விடுவாயாக ஏங்குதல் வருதல் துஞ்சல் விழித்தல் இருத்தல் நிற்றல் உட்கார்றது எந்தரிக்கிறது தூங்குறது எந்திரிக்கிறது ஆகிய போய் அனைத்து செயல்களும் அனைத்து காரியங்களும் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுமே பயனற்றவை அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆசை இல்லாமல் பொய் என்று அழுந்தி உள் ஆசையை தீர்ப்பாய் பொயர் பொய் என்று உணர்ந்து உள்ளே தோன்றுகின்ற அனைத்து ஆசைகளையும் நீ தீர்ப்பாயாக சேர்கிற அலையும் சித்தம் மனம் சஞ்சலப்பட்டு பல திசைகளிலே மனம் என்பது சவரமுடையது ஒரு இடத்துல இருக்க முடியாது எட்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு குழந்தைய உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சில வீடுகள் பார்த்துட்டு போய அம்மா வேலை செய்யணுங்கிறதுக்காக பிள்ளைய கட்டி மீதியோடையோ அல்லது ஏதோ பக்கத்தில் இருக்கிற கனமான பொருளோட கட்டி சுட்டு பார்ப்பாங்க இருக்க செய்கிறது கஷ்டம் அது மனம் எப்பொழுதுமே அலைந்து கொண்டிருக்கும் அப்படி சேகுரை அடைகின்ற சஞ்சலப்படுத்துகின்ற பல திசைகளும் அலைந்து பல திசைகளில் இருக்கின்ற பொருள்களை பார்த்து ஆசைப்பட்டு அலைகின்ற சித்தத்தை அடக்குவாயாக சித்தத்தை அதன் பின்னே சென்று சித்தத்தினுடைய ஆசைகளில் பார்ப்பதெல்லாம் ஆசைப்படுவது மனம் எந்த நல்ல அழகான பொருளை பார்த்தாலும் ஆசைப்படும் எனக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் அப்படி ஆசைப்படுகின்ற எல்லா பொருள்களையும் நாம் கை முடியாது அப்படி ஆசைப்படுவதனாலே எல்லா பொருள்களையும் நம்மாலே பெற முடியாது வாங்க முடியாது என்கிற வாங்கிய பின்ன சிரமப்பட்டு வாங்கினாலும் அதிலேயே சிரமங்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஆசைகளை தீர்த்து உள் ஆசை தீர்வாய் சேகுர அறையின் சித்தம் பகுதியாய் சித்தின் பின்னே சித்தத்தின் பின்னாடி செல்லாது சித்தம் காண்கின்ற காட்சிகளை கண்டு ஆசைப்படாதே பின்னாடி செல்லாது அது எப்படி இருக்குன்னு சிங்கம் தன்னுடைய வீரத்தாலே தன்னுடைய வீரியத்தாலே ஒரு மிருகத்தை கொன்று அதனை தின்று பொழுது மிருகத்தை கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டுக் பொழுது அந்த சிங்கத்துக்கு பின்னாடி போய் நின்று அந்த சிங்க சாப்பிட்டு மாமிச துண்டுகளை தின்பதற்காக போகின்றே சித்தன் பின்னே போல் ஊன் மனத்தால் சிங்கந்தனை தொடர் பூசி போலாம் ஊனமுற்ற மனத்தாலே கூணலுற்ற மனத்தாலே ஆசையாலே வளர்ந்து நிற்கின்ற மனத்தாலே சிங்கத்தின் பின்னாடி போகின்ற பூனையைப் போல அது தூக்கி எறுகின்ற மாமிசர்களுக்காக மாமிச துண்டுகளுக்காக அதன் பின்னாடி சிங்கத்தின் பின்னாடி செல்கின்ற காட்டுப்பூனை போல இருக்காதே நீ திடமானவனாக இரு எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு அதையே விரிவாக சொல்லுகிறார் சிங்கத்துக்கு பின்னாடி போகாதுன்னு சொன்னார் இல்லையா சிங்கம் அது தன்னுடைய வீரியத்தாலே ஒரு விலங்கை கொன்று ஒரு பிராணியை கொன்று அதனுடைய மாமிசத்தை தின்று அது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது சில அது எல்லாத்தையும் தூக்கி அதையெல்லாம் திங்கிறதுக்காக பின்னாடி போகிற போகாது அது கேவலம் மடங்கள் வீரியத்தால் பெற்ற தசை தின்னும் மார்க்சலம் போல மடங்கள் வீரியத்தால் மடங்கள்னா சிங்கம் தன்னுடைய வீரியத்தாலே பெற்ற தசையை ஒரு பிராணியை கொண்டு ஒரு விலங்கை கொன்று பெற்ற சதை தசை தசைன்னா சதை மாமிசம் அது பின்னும் மார்க்சலம் போல அது தூக்கி எறுகின்ற துண்டுகளை திண்ணுகின்ற மாற்றலம்னா காட்டு பூனை அல்லது காட்டு நாயுங்கிறாங்க காட்டு ஓநாயனம் காட்டு பூனை தேவையில்லாத காரியங்களை செய்து நாம் வீணாக்கி விடுவோம் செய்யாதே தோன்றிய பொருளை மற்றும் சித்தம் பார்க்கின்ற பொருளையெல்லாம் தனக்கு எதிரே தோன்றிய பொருளை மனசுக்கு ஆசைப்படும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமே நம்ம மாடிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு படர்ந்து காண்பவற்றை பற்று இல்லாமல் மனம் கெட மனம் கெடாமல் பந்தம் போகாது மனதில் இருக்கின்ற ஆசைகள் அழியாமல் மனம் கெடாமல் மனத்திலே இருக்கின்ற சங்கற்பம் அழிந்து அதன் வாயிலாக உன்னுடைய மனமும் அழிந்தால் ஒழிய ஆசைகள் பந்தங்கள் போகாது காண்பவற்றை எல்லாம் ஆசைப்படுகின்ற அழித்து விடாது திடங்கொள் திடமாக இரு திடத்தில் வலுவை பெற்றுக்கொள்ளும் நல்ல வலுவல மனிதனாக மாறும் காண்பவற்றை நீக்கி சித்தம் போய் முக்தியாகும் காந்தவற்றிலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வேண்டாம் நான் கொள்ளப்போவதில்லை நான் இதற்காக இயங்கப் போவதில்லை இதற்காக உழைக்கப் போவதில்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டால் தானாகவே சித்தம் அணிந்து விடும் ஆசைகள் அழிந்துவிடும் ரெண்டு தடவை மூணு தடவை திரு திருப்பி சொல்லும் அந்த ஜாகிரி நல்லா இருக்கு போய் வாங்கு ஜாங்கிரி நல்லா இருக்குவாங்கன்னு எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயிட்டோம்னா மனசு ஜாங்கிரியை விட்டு விலகிடும் நாமும் விளையிடோம் அப்படி மனசுல இருக்கின்ற ஆசைகளை கொண்டு திடமான மனத்தை கொள்வாயாக திடம் கொள்வாயாக சித்தம் போகில் சித்தம் நீங்கிவிட்டார் முத்தியாகம் மனம் என்கிற மாய மனம் என்கிற அந்தக்கரணம் மனம் என்கிற அலைகின்ற ஆசை கொண்டு அலைகின்ற பே நீங்கிவிட்டால் நமக்கு முத்தி கிடைக்கும் இது ஒன்பதாவது பாட்டு இவை இரண்டும் இல்லை மேறு வைப்போல் ஊன் நிறம் இல்லா வெண்போல் உளத்தனாய் நல் உளத்தே தானும் வையமுமாய் காண்பான் காண்பன காண்பான்பனோட தம்மீனோட தேர்வாய் இது நம்ம முன்னாடி படுத்த திருஷயத்தை அழைத்து சொல்லுகிறது திருஷயத்தை விட்டுவிட காண்பவன் காணப்படும் பொருள் காண உதவுகின்ற கருவி காட்சி இதெல்லாம் திருசெயம்னு பேரு இது எல்லாத்தையும் ஒதுக்கிறது அப்படிங்கிற இது என்ன சொல்றாங்க யான் இவை இரண்டையும் யான் என்கிற அகங்காரத்தை யான் என்கிற அகங்கா அகங்காரத்தையும் எனது என்கிற மமகாரத்தையும் இவையெல்லாம் என்னது என்னுடையவை இந்த நிலம் என்னுடையது இந்த வீடு என்னுடையது இவையெல்லாம் என்னுடையவை என்ற மமகாரத்தையும் அகற்றிவிடு இல்லை என்றால் ஞானம் இல்லை இப்பொருள்களும் இல்லை என்றால் என்ன உள்ளத்தில் ஆசை இல்லை உள்ளம் இல்லை அகங்காரம் இல்லை அகங்காரம் இல்லாத நீ உன்னை திடமாக நிலை நிறுத்தி கொள்ள முடியும் நிலை நிறுத்திக்கொள் எப்படி மேருவை போல இமயபு போல வலுவாக அசையாத மேடுமலையாக பெருமலையாக நின்று செயல்படுவாயாக உடல் உறுப்புகள் வடிவம் நிறம் எதுவும் இல்லாத வானத்தைப் போல் இருப்பாயாக இது அடுத்த உதாரணம் முதல் உதாரணம் மேல் உயிர்ப்பு உயர்ந்த மலையாகிய இமய இமய மலையை போல் நீ திறமாக வலுவாக திடமாக நிற்பாயாக இருப்பாயாக அடுத்தது உறுப்புகள் உறுப்புகள் இல்லாத நிறம் இல்லாத வடிவம் இல்லாத வானத்தை போல தூய்மையான உள்ளத்தனாகி வானத்தை போல் தூய்மை பெருவெளி எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கிறது அம்பரம் சிதம்பரம் சித்தம்பரம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலான பெருவழி நமக்கு தெரிகிறது மேகம் எல்லாம் அதனுடைய அடுத்த பகுதி கீழ்ப்பகுதி அது கலங்கம் மேகம் அதனுடைய வானத்திலே ஒட்டிக்கொள்ள உயர்கின்ற ஒரு அசுத்தம் இல்லா வெண் போல் உள்ளத்தாய் நல் உள்ளத்தேன் தானும் வையமுமாய் தான் என்பது வேறு வையம் என்பது வேறு உலகம் என்பது வேறு என்ற நம்பிக்கையோடு எண்ணத்தோடு காண்பான்பன தம்பினோடு மேல் நிகழ் காட்சி என்னும் மூன்றையும் நீக்கிவிடு காண்பான் காண்பவை காட்சி எல்லாவற்றையும் மூன்று திருசை எங்களை நீக்கி விட்ட நீ உன்னை விடாதே எல்லாவற்றையும் நீக்கிவிடு ஆனால் உன்னை விட்டு விடாதே நீ என்கிற ஆன்மஸ்வரூபத்தை நான் என்கிற ஆன்மஸ்வரூபத்தை சைத்தன்யத்தை விட்டுவிடாது மற்றவ எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நீ நிம்மதியாக திடமாக இருவான் இரண்டு விட்டு இவற்றின் கூட தான் நிகழ் இனிமையினாடி தற்பரமயமாய் நிற்பாய் நனி பல துய்பான் துய்ப்பது இரண்டுக்கும் நடுவே தானே அனிஷம் பற்றின்றி நிற்கும் அது பற்றி அதனுள் இது பதினோரா பாட்டு என்பது இன்பம் இனிமை என்பது இனிமையானவை இன்பமானவை அது இன்னொன்று இனிமை தரக்கூடிய பொருள்கள் இன்பம் என்பது பயணம் இனிமை தரக்கூடிய பொருள்கள் ஒரு இனிப்பு பலகாரம் அல்லது நமக்கு கண்ணுக்கு இனிய பெண்மணி அல்லது கண்ணுக்கு இனிய காட்சி இப்படி இனிப்பை தரக்கூடிய பொருள்கள் வெளிப்புற உலகிலே இருக்கின்றன அதனாலே இனிமை ஒன்று இனி இனிப்பு தருகின்ற பொருள்கள் இரண்டாவது அதை அனுபவிக்கின்றவன் மூன்றாவது விட்டுவிடு கொள்வான் இரண்டும் விட்டு இனியன இனிமை இனிமே கொள்வான் மூணும் மூன்றையும் விட்டுவிட்டு இவற்றின் உடிமைக்கும் இனிமை தருகின்ற பொருளுக்கும் இடையிலே புகுந்து நனி சிறக்க தனி நிகழ் இனிமை நாடி எந்த பொருளும் இல்லாமல் இன்பத்தை இன்பம் என்பது எனக்குள்ளே இருக்கின்ற என்னை அறிகின்ற அறிகின்ற இன்பம் அந்த இன்பத்தை விட்டுவிடாது அது தொடர்ந்து செய்யும் தன்னை அறிகின்ற தனி இனிமை நாடி தன்னை தானே அறிகின்ற இனிமையை நாடி பராமரமாய் நிற்பாய் பரம்பொருளாகி பிண்ணங்கள் விகற்பங்கள் நிற்பாயாக துய்பது இரண்டுக்கும் நடுவே துய்பவை துய்பான் இரண்டுக்கும் நடுவே இருக்கின்ற இடைவெளி அதன் நடுவே புகுந்து அனிஷ்டம் பற்றி அவற்றினுடைய எந்தவிதமான பற்றும் இல்லாமல் பற்றி பற்றில்லாமல் நிற்கும் அது பற்றி அதனுள் நிற்பாய் அந்த நடு மையத்தை எல்லாவற்றிற்கும் ஒரு மையப் பொருள் இருக்கிறது வடக்கு தெற்குனா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மையப் பொருள் அதுல வழக்கம் அப்படிப்பட்ட மையப்பொருளிலே நின்று மைய பற்றி நெஞ்சிலே பற்றி நிற்பாயாக உய்வார் ஆதலால் ஆசை கட்டை அசங்கற்பத்து அறிப்பாய் நான் என்று பாடம் காதல் என்பது ஆசை காதல் என்பதற்கு பல பொருட்கள் நம்ம சொல்லியிருக்கேன் ஆசை ஏற்பட்டால் பந்தம் ஏற்படும் ஆசை ஏற்பட்டால் அதனால் அதனை கொண்டு நமக்கு பந்தம் ஏற்படும் கட்டி போட்ட மேற்க ஒரு குழந்தையிடம் நாம் பிரியமாக இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு உடம்பெல்லாம் பதறோம் அப்படி அன்பு வைத்தாலும் ஆசை வைத்தாலும் நிச்சயமாக நாம் பந்தப்படுவோம் அன்பிற்கு கட்டுப்பட்டாலும் பந்தந்த ஆசைக்கு கட்டுப்பட்டாலும் பந்தந்த அப்படி காதலால் கட்டுப்பட்டால் காதலாலே ஆசைகள் ஆசை வளையிலே கட்டுப்பட்டால் நாம் விடுபட முடியாது உயார் காதலால் கட்டில் உய்யார் கைத்தினால் கட்டினால் கைத்தினால் கட்டில் உய்வார் கைத்த பிரிச்சுக்கும் வந்துட முடியும் ஒரு கொஞ்ச நேரம் முயற்சி கையை கட்டி போட்டிருக்காங்க காரை கட்டி போட்டிருக்காங்க அது எப்படியாவது அசைச்சு லூஸ் பண்ணி பள்ளியில் வந்த முடியும் கயிற்று நாள் கட்டில் உய்வார் ஆதலால் ஆசை கட்டை ஆசையாகிய கட்டினை ஆசையாக பந்தத்தை எப்படி அறுக்க வேண்டும் அசங்கற்பம் என்னும் வாழால் சங்கற்பம் என்பது மனோ நிச்சயம்னு சொன்னான் மனத்திலே ஆசைகள் மனத்தில் ஏற்படுகின்ற மனோ உறுதி அவை சங்கற்பம் அந்த சங்கல்பத்தையே சங்கற்பத்தால் அழைப்பது மனத்தில் இருக்கின்ற ஆசைகளை இன்னொரு சங்கல்பத்தாலே அழிப்பது நான் எல்லா ஆசைகளையும் அழித்து விட வேண்டும் முயல்கிறேன் அழித்து விடுவேன் என்கிற சங்கற்பம் அசங்கற்பம் ஆசை கட்டாய் அசங்கற்பத்தால் அறிப்பாய் அறுத்து எரிவாயாக நான் என்று போதும் பாவனையை நான் என்று எண்ணுகின்ற பாவனையை என்ன சிந்தனை சிந்தனை சுழலே பாவனை என்ன பாவிக்கிறது அந்த பாவிக்கின்ற குணத்தை நான் என்னாத நான் என்பது தேகமில்லை ஆன்மஸ்வரூபமே ஆன்மஸ்வரூபமே நான் என்கிற வாழாலை வெற்றி வீழ்த்துவாயாக நான் தேகம் நான் என்கிற அகங்காரத்தை மமகாரத்தை நான் ஆன்மஸ்வரூபம் என்கிற வாழாலை வெற்றி வீழ்த்துவாயாக ஏதமில்லாத குற்றம் இல்லாத சுவாபம் சாபம் என்பது இயற்கை இயல்பு எனக்கு என்ன சுவாபம் நான் பிறந்ததிலிருந்தே நான் எனக்கு கோபம் வராது நான் பிறந்ததிலிருந்து நான் அமைதியானவனாக இருக்கிறேன் இது சாபம் கோப் போக போக நண்பர்களுடைய உறவாதையும் மற்றவர்களுடைய உறவாதையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் முழுமையாக மாறாது இயல்பு முழுமையாக மாற வாய்ப்பில்லை யாரை மட்டும் இருக்கின்ற அதுக்காக சொல்ற வயசுக்குள்ள குழந்தைகளுடைய இயல்பு குணங்கள் உருவாகிவிடும் செட்டில் ஆகிடும் அப்படி இயல்பான குணத்தோடு இயல்பாக ஏதெனில் சுவாபம் பாவித்து எழுபவம் இல்லா வீடு ஏழு ஏழேழு பிறப்பும் நம்முடைய முடித்துக்கொண்டு நாம் முக்தி பெறுகிறோம் விட்டுகளை ஒதுக்கி தள்ளி வெட்டிவிட்டு வீடு எழுதி வீடு பேர் இதுவாயாக விடுதலை அழிவாக மோட்சம் பெறுவாயாக இது பன்னிரண்டாவது பாட்டு பதிமூணாவது பாட்டு அனைத்து உயிர்க்கும் அச்சமில்லா நிலை நிற்பாய் அனைத்து உயிர்க்கும் அச்சமில்லா நிலை நிற்பாய் அதுல என்ன வினி தொடர அகம்பாவத்தின் வேட்கை தீர் என்று நின் சொல் நினைத்திடும் மிகவும் ஆழம் நீடு அகங்கார நாசந்தனை தவிர்க்கின்றேன் ஒரு பாடம் ராமர் வசிட்டரை கேட்கின்ற கேள்வி அதாவது ஆச்சாரியனை பார்த்து சீடன் கேட்கின்ற கேள்வி நீங்கள் சொன்னதெல்லாம் ஒப்புக்கொள்கிறேன் அனைத்து உயிருக்கும் அச்சமில்லாத நிலையில் பாய் எல்லா உயிர்களுக்கும் எந்த உயிருக்கும் நான் பயப்பில்லை எந்த நிலைக்கும் பயப்பில்லை எப்படி முடியும் நல்லா யோசிச்சோம்னா நமக்கு எந்த தேவையும் இல்லை எந்த விருப்பமும் இல்லை நமக்கு இயல்பாக நாம் போய் கொண்டிருக்கிறோம் அதனால எனக்கு எந்த விதமான தேவையும் விரோதி இல்லை பகை வேண்டியவர் வேண்டாதவர்கள் அச்சம் இல்லை எனக்கு யாற்றையும் அப்படி அனைத்துக்கும் அச்சம் இல்ல நிலை நிற்பாய் நிலையில் உறுதியாக நிற்பாய் அது என்ன வினை தொடர அகம்பாபத்தில் வேட்கை தீர் அகம்பாவத்தினுடைய வேட்கை அகம்பாவத்தினுடைய ஆசைகள் அகம்பாவம் இருந்தால் அகங்காரம் இருந்தால் பல செயல்களை செய்தித்துவிடும் உனக்கு இணையாக இன்னொருவன் வரக்கூடாது நீதான் ராஜாவாக இருக்க எதிரி உன்னை போல செயல்படக்கூடாது அவனை அழித்து விடும் அப்படி அகம்பாவம் சொல்லுகின்ற செய்திகளை கட்டளைகளை கேட்காது வினீத்தோட அகம்பாவத்தின் வேட்கை தீர் அதனுடைய ஆசைகளை அகற்றிவிடு தீர்த்துவிடு கட்டளைகளை ஏற்காமல் தீர்த்து விடு என்று நின் நீ சொன்னாயே குருவே ஆச்சாரியனே அது ஆழமான நினைச்சலில் மிகவும் ஆழம் அது ஆழமான கருத்தை நீடு அகங்கார நாசம் தனே நீ சொல்லிட்டேன் அகங்காரம் நீடு அகங்கார நாசத்தை எப்படி செய்வது அகங்காரத்தை அழைத்துவிட்டால் அனைத்தும்கம் அப்படின்னு சொல்றீங்க வேட்கை தீர் என சொல்லீர்கள் அகங்காரத்தின் வேட்கை தீர் என்று சொல்லி அது ஆலமிக்க ஆனால் எப்படி தீர்ப்பது ஆளு நீடு அகங்கார நாசந்தனை செயலில் எப்படி எப்படி செய்யணும்னா ஆச்சாரியார் சொல்லுகிறார் செயலில் குடலம் என்னும் ஏதுவோ தவிர்க்கின்றேன் நான் உடல் என்கிற அந்த எண்ணத்தை அந்த கருவியை நான் தவிர்த்து விட்டால் என்னுடைய அகங்காரம் விலகிவிடும் இது ஆச்சாரியனுக்கும் சீடனுக்கும் ஏற்படுகிற சம்பாஷணை நீங்க சொன்னது ஆழமான கருத்துள்ளது அப்படி எப்படி நான் வந்து அகங்காரத்தை நீண்டு வளர்ந்திருக்கின்ற அகமாரத்தை அகங்காரத்தை அழிக்க முடியும் என்றால் உன்னுடைய உடல் என்கிற எண்ணத்தை நான் உடல் என்கிற எண்ணத்தை தேக அபிமானத்தை அகற்றி விட்டால் தானாகவே அகங்காரம் அகன்றுவிடும் இது குரு சொன்னது அதை ஒப்புக்கொண்டு நான் தவிர்க்கின்றேன் குருவே என்று ராகவன் சொன்னார் இது பதிமூணாவது பாடல் பதினாலாவது பாடல் அகம் என தானே அகம் என ஒலிக்கில் தானே அங்கமும் அடியில் இருந்து நகம் என இறக்கும் உயர்நாதன் கூட மகமுனி உரைப்பான் வள்ளால் வாதனை மாற்றுமாறு நிகழ் தேயம் ஏயம் இரண்டென நினை நினைப்பற்றோர் பட்டம் அகம் என்பது நான் அகம் என்றால் வீடு நான் தேகம் எல்லாத்துக்கும் பொருள் அகம் என்கிற தேகம் என்பதே நான் தேக அபிமானத்தை அகம் எனல் நான் என்கிற எண்ணத்தை அகமெனல் நான் என்கிற எண்ணத்தை ஒலிக்கில் தானே அங்கமும் எல்லா அங்க அகங்காரமும் எல்லா அந்த கருணங்களும் வேரோடு சாய்த்த மரம் என நகத்தை போல வெற்றி வேரோடு சாய்த்த மரம் என இறக்கும் என்றேன் என்று உயர் உயர்நாதன் கூற உயர்ந்த குணங்களை உடைய ஸ்ரீராமன் கூற மகமுனி மகமுனியாகி வசித்தன் உரைப்பான் வள்ளால் வள்ளலே ராமனே ராகவனே வாதனை மாற்றுமாறு நிகழ்வு தேயம் நேயம் இரண்டென நினைப்போர் கற்றோர் மாற்றுவதற்கு என்ன உபாயம்முடையமக்குள்ளேக வாசனையும் பொருள்களின் மீது இருக்கின்ற ஆசையும் ஒன்றல்ல இரண்டும் வெவ்வேறு அதனாலே இரண்டும் தனித்தனியாக நீக்க முடியும் என்று நீட்பவர்கள் பெரியோர் நினைப்பற்றவர்கள் இரண்டும் தனித்தனி என்று ஒப்புக்கொள்வார்கள் நினைப்பார்கள் இது பதினாலாவது பாடல் பதினஞ்சாவது இந்த நம் பொருட்கு வாழ்நாள் யாம் இவை எமக்குவானால் நந்துரும்ருதி மாற்றி புறத்தால் உசாவிய உசாவியவும் பொருள்களும் வெவ்வேறு என்றே உணர்வாயாக இங்கே நம்மிடம் இருக்கின்ற பொருட்களுக்கு வாழ்நாள் எவ்வளவு நம்ம இருக்க பொருள் எத்தனை நாளைக்கு வரும் கேரண்டி எவ்வளவு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்கப்புறம் உபயோகப்படாது அழிந்துவிடும் நம்முடைய வாழ்நாள் நீண்டது அப்படி இரண்டு நம்முடைய வாழ்நாள் வரைக்கும் எந்த பொருளும் உடன் வரப்போவதில்லை அப்படியே வந்தாலும் நமக்கவை பயன் தரப்போவதில்லை வாழ்நாளும் நம்முடைய வாழ்நாளம் பொருளுடைய வாழ்நாளம் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதவை இங்க உள்ள பொருளுடைய ஆய்வு காலம் எது நம்முடைய ஆயுள் காலம் எது கவலை இல்லை இந்த பொருள்களாலே நாம் வாழவில்லை இந்த பொருள்களும் நம்மாலே வாழவில்லை இந்த பொருள்களை நாம் தோற்றுவிக்கவில்லை இந்த பொருள்களை தோற்றுவித்தது பரம்பொருளினுடைய சக்தி மாயாசக்தி இந்த பொருள்களை தோற்றுவித்தது நம்மையும் பா மாயா சக்தி தான் தோற்றுவித்தது நாம் இந்த பொருள்களை தோற்றுவிக்கவில்லை இந்த பொருள்கள் நம்முடைய பயன்பா பயன்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்டவை அல்ல நாம் எது கிடைக்கிறது உபயோகப்படுத்துகிறோம் தூக்கி எறோம் அதனால நாம் வேறு பொருள்கள் வேறு நம்முடைய பொருள்கள் என்று எதுவும் கிடையாது நம்மை நம்பி எந்த பொருளும் கிடையாது நாமும் எந்த பொருளையும் நம்பி இல்லை இதே நன்றாக புரிந்து கொள்வாயாக வந்த பொரு இல்லை இந்த பொருள்களும் என்னது இல்லை என்னுடையது இல்லை இந்த பொருள்களுடையதும் நான் இல்லை இந்த பொருள்களை என்னை சொந்த படுத்திக் கொள்ளவில்லை நான் இந்த பொருள்களை கொண்டாலும் இந்த பொருள்களாலே நான் வாழவில்லை இந்த பொருள்கள் இல்லாமல் என்னாலே வாழ முடியும் புந்தியால் உசாவிய புத்தியினாலே அறிவினாலே விசாரித்து ஒன்றுக்கொன்று ஆதாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்வாயாக நம்முடைய வாழ்விற்கும் புலகாயித பொருள்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவற்றிற்கு நாம் ஆதாரம் நமக்கு அவை ஆதாரம் இல்லை நம்மை நம்பி அவை இல்லை அவையத்தை நம்பி நாம் இல்லை நம்முடைய வாழ்க்கை வேறு அவற்றுடைய வாழ்க்கை வேறு இதை தெளிவாக புரிந்து கொண்டு பொருள்களுடைய பொருள்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிவிடுவாயாக இது பதினஞ்சு பொருளினோன் அல்ல நாமும் பொருளும் என்று பொருளினோம் அல்ல நாமும் நமதல்ல பொருளும் என்று தெருந்து என்றே பொருள் நமதல்ல பொருளும் நான் இல்லை பொருள்கள் அந்த பொருள்களாலே நான் ஆக்கப்படவில்லை அந்த பொருள்களாலே நான் பயன் எனக்கு பயன் இருக்கிறது சில சின்ன சின்ன பயன்கள் இருக்கு ஆனால் அந்த பொருளை நம்பி நான் இல்லை பொருள்கள் என்னை நம்பி இல்லை நான் பிறப்பிக்கவில்லை என்னை நம்பி அந்த பொருள்கள் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து தெருளு தெருளுன்னா தெளிவாக உணர்ந்து உள்ளுக்குளிர்ந்து உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகள் வாதனைகள் கோபம் சினம் அனைத்தையும் நீக்கி குளிர்ச்சியாக சாந்தமாக உபசாந்தமாக இருப்பாய் வினோதமாக செயல்படுவாயாக வினோதமாக செய்யும் அதாவது எதிர்பார விதமாக பல பல புதிய செயல்களை வினோதமான செயல்களை செய்யும் நெஞ்சால் அவற்றை அந்த நெஞ்சினை மறு அறு நிச்சயத்தார் குற்றமில்லாத மருள்யக்கம் இருள் மயக்கம் இல்லாத நிச்சயத்தாலே மனோ நிச்சயத்தாலே அவற்றை அந்த வாதனைகளை சீர்த்து விடுவாயாக வினோதமான வினோதமான செயல்களை எண்ணும் நெஞ்சம் செய்யும் கர்மங்கள் மனம் அனைத்தையும் மனோ நிச்சயத்தாலே அகற்றி விடுவாயாக வாதனியை விடுதல் தானே வாதனைகளை விட்டால் அருள் பொழியும் மேகம் போல அருளை பொழிகின்ற மலை போல மலை மேகம் போல உன்னுடைய வாழ்க்கையிலே பரம்பொருள் அருளைப் பொழியும் என்ற அறிவாய் என்றே மேகம் உப்பாய் தேயம் என்ற மேகம் முப்பானது இந்த உலகம் நீ மலைமேகம் போல செல்வ செழிப்போடு இருப்பாயாக பதினாறாவது பாடல் தந்தையாய் ஆவானும் சார்கதியும் அந்த மேலாய் இங்கும் நமக்காவானோ எந்த தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருகோனாகுவானும் குரு இது சகனானவது சகனோ புனத்து சகவீரியம் கரபா தேஜஸ்வி ஆச்சாரியாட்சிடராகிய நாம் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ள பயனுள்ளதாக விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரொருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ குரு வணங்குவான் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துரும் வன்னி ஐங்கரனை வானவரத மணியரு முகனை மாசரு கொற்ற வாழ்கிறே வானவர் பாலன பலவன் வணங்குநர் திருநெல்லை மாதே வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான் ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியே உள்நாடு பதினாலாவது பாடல் பொருடுனோம் அல்ல நாமும் நமது அல்ல பொருளும் என்றே தெருள் உற்று உள் உளிர்ந்து யாவும் வினோதமாய் செய்யும் நெஞ்சால் மருள் அருள் நிச்சயத்தால் வாதனை விடுதல்தானே அருள் பொழிமயக்கம் ஒப்பாய தெய்யம் ஒன்று இவ்வார் என்றே என்று என்றே எல்லா பொருள்களும் நம்மாலே படைக்கப்பட்டவை எதுவும் இல்லை அனைத்து பொருள்களும் பிரம்மத்தினுடைய அருளாலே பிரம்மத்தினுடைய ஆணையாலே மாயை தோற்றுவித்த பொருள்கள் மாயை ஈஸ்வரன் மூலமாக தோற்றுவித்த பொருள்களாகும் நாம் எதையும் தோற்றுவிக்கவில்லை அதனாலே பொருள்கள் நம்மை சார்ந்தவை அல்ல நமக்கு சொந்தமானவை அல்ல நாமும் பொருளுக்கு சொந்தமானவை அல்ல போன பாட்டில் படித்தோம் பொருள் நமக்கு சொந்தமில்லை நாமும் பொருளுக்கு சொந்தமில்லை இரண்டு பேரும் வெவ்வே எந்த விதமான பந்தமும் கிடையாது என்று முழுமையாக உணர்ந்து அறிந்து தேருள் உற்று உள்ளம் குளிர்ந்து மனத்தை சாந்திப்படுத்தி கொண்டு சாந்தமாக அனைத்து செயல்களையும் விளையாட்டாக இயல்பாக எந்தவிதமான தீவிர முயற்சியுமின்றி கடுமையான உழைப்பும் இன்றி சாதாரணமாக விளையாட்டாக லீலையாக எல்லா காரியங்களையும் செய்து நெஞ்சத்திலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் மருள் அருள் மருள் என்பது மயக்கம் குழப்பம் அப்படி எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் ஏற்படுகின்ற மனோ நிச்சயத்தாலே மெழுத்தையும் விலக்கி வாதனைகள் எல்லாம் அழித்து அப்படி அழித்து விட்டால் மேகத்திலிருந்து வானத்திலிருந்து மேகம் வழியாக பொழிகின்ற மனையைப் போல அருள் பொழியப்படும் அருள் அப்படிப்பட்ட அருளை பெற்று ஒப்பாய்தேயம் என்று அறிவாய் அன்றே எனவே உன்னுடைய ஆன் எல்லாவிதமான நீக்கி அருள் பொழிந்து அருளை பெற்ற ஆன்மாவாக இருக்கும் என்று உள்ளத்திலே சாந்தியோடு எண்ணுவாயாக இது பதினாறாவது பாடம் பதினேழாவது பாடம் தனது வாதனை மாண்டு தனது வாதனை மாண்டு எனது உடலை நீக்கில் இந்த வாசனை நாசம்தான் இந்த ரெண்டு வரியில் என்ன சொல்றாரு தன் நெஞ்சுப்பில் ஏற்படுகின்ற வாதனை அனைத்தையும் பழைய அனுபவங்களால் ஏற்படுகின்ற வேதனைகள் வாதனைகள் துயரங்கள் அனைத்தையும் அழித்து தனது வாதனை மாண்டு மாண்டு அழிக்கப்பட்டு உடல் எல்லாம் சமமதாக உடலில் இருக்கின்ற எண்ணங்கள் அந்த கிரணங்கள் அதன் மூலமாக ஏற்படுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சமமாக விருப்பு விருப்பில்லாமல் மேல் கீழ் என்று இல்லாமல் அஞ்ஞானம் ஞானம் என்று இல்லாமல் சமமாக நெஞ்சிலே அழுத்தமாக பதித்துக்கொண்டு எனது என்னால் எந்த பொருளும் எந்த பண்டமும் எந்த பொருள்களும் எனது என்னால் என்னுடையதல்ல உடலும் எனது இல்லை உடல் என்பது நான் இல்லை உடல் என்பது ஆன்மா இல்லை எனவே உடல் நான் இல்லை எனதும் இல்லை என்று நீக்கில் இந்த வாசனை நாசமாகும் நமக்கு ஏற்பட்டுகின்ற அனுபவ அனுபவ வேதனைகள் நாசமாகும் அனகமாம் நேயம் ஆகும் அனகம்னா குற்றமற்ற அர்த்தம் குற்றமற்றாக குற்றமற்ற நேசம் ஏற்படும் அகங்காரம் மாயும் விரைவு முற்றும் விட்டார் மேலோர் இது எல்லாத்தையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வாதனைகள் எல்லாம் விட்டார் வினவு வாதனையை முற்றும் விடுத்து வினோதமாய் விட்டார் சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை வாதனைகள் இல்லை ஆசனைகள் இல்லாதனால கவலைகள் இல்லை கவலை இல்லாதனால எனக்கு கெட்ட அனுபவங்கள் இல்லை கெட்ட அனுபவங்கள் இல்லாதனால எனக்கு எந்த வேதனையும் இல்லை வாதனையும் இல்லை என்று சுலபமாக இயல்பாக ஒதுக்கி தள்ளியவர்கள் மேலோர்கள் ஆவார்கள் அனகமாம் குற்றமற்ற எல்லா பொருட்களும் நேயம் அது எப்படி எனது என்று எண்ணாத எல்லா பொருளும் எல்லாருக்கும் சொந்தம் இந்த உலகத்திலே உள்ள பொருள்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள ஜீவன்கள் அனுபவிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவை அவையெல்லாம் பிரம்மத்தால் உண்டாக்கப்பட்டவை ஈஸ்வரனால் உண்டாக்கப்பட்டவை அவற்று எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் அதில் தனிப்பட நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற எண்ணங்கள் உதிக்கும் அனகமான் நேயம் ஆகும் அகங்கார மாயம் ஆகும் நேயம் ஏற்படும் அகங்காரம் அறிந்துவிடும் அப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வினவாதனை முற்றும் வினோதமாய் விட்டோம் இயல்பாக ஒரு நொடியிலே தான் நினைத்த உடனேயே விட்டுவிட்டவர்கள் மீறவர்களாவார்கள் பதினெட்டாவது பாடல் தீரராம் அவரே தீரராம் அவரே தேய தியாகம் செய் ஜீவன்முத்தர் தீரராம் அவரே தேய தியாகம் செய் ஜ ஜீவன்முத்தர் வேறு தொழில்களோே வாதனை விட்டு உள் ஆறி வே வேறு அற தொழில்களோடே வாதனை விட்டு உள் மாறி தூரமாம் ஏயம் விட்டு ஓர் துகள் அரு முத்தராகும் வீரனே இவை இரண்டில் விடுதியும் தம்மில் ஒக்கும் இந்த பாட்டில் மன வைராட்சித்தாலே மன ஒருமைப்பாட்டாலே யார் ஒருவர் திண்ணமாக இருக்கிறார்களோ வீரமாக இருக்கிறார்களோ அவர்களாலே தேக அபிமானம் என்னும் தேக அபிமானத்தை விட்டு விலக முடியும் தேக அபிமானத்தை விட்டு விலகுவது என்பது தன்னுடைய அந்தக்கரணங்களின் செயலாகிய அகங்காரம் சித்தம் சிந்தனை செய்வது சிந்திப்பது யோசிப்பது எல்லாவற்றையும் ஒழுங்க விட்டு நேங்கத்தை விட்டு நேய தியாகம் செய்து அப்படி செய்கின்ற வீரர்கள் செய்கின்ற தீரர்கள் ஜீவன் முட்டர் ஆவார்கள் வீரர தொழில்கள் சுத்தமாக வேரோடு தான் செய்து வந்த தொழில் தொழில்கள் அத்தனையும் கர்மங்கள் எல்லாவற்றையும் வேரோடு விட்டுவிட்டு கர்மங்கள் செய்யாத நிலையிலே ஒருவன் வாதனைகளை விட்டு உலகம் சாந்தமடைந்தால் அது ஜீவன் நிலை இதில் கருமங்களை விட்டுன்னு அடிக்கடி சொல்கிறனால கருமநிலை செய்யாது என்ன கருமநிலை உழுவதற்குரிய பக்குவம் காலங்காலமாக நாம் நம்முடைய இளவயதிலே அஞ்ஞானத்திலே பாதிக்கப்பட்டோம் எவனத்திலே மாதர்களாலும் மற்ற சிந்தனைகளாலும் பாதிக்கப்பட்டோம் இவற்றையெல்லாம் ஒதுக்கி பக்குவப்பட்டு மனத்தை தேர்ந்து நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை ஒழுங்காக முறையாக செய்து அவற்றாலே நாம் பயன் கருதாது ஈஸ்வர அர்ப்பணமாக செய்து அவற்றாலே பலருக்கு நன்மைகளை செய்து அதன் பின்னர் கர்மங்களை விட கர்மங்களை விடுவது நாம் கர்மங்களை செய்ய வேண்டாத நிலை இனிமேல் நாம் கர்மங்களை செய்வதனாலே எந்த பயனும் இல்லை நாம் சம்பாதிப்பதனாலே யாருக்கும் பிரயோஜனமில்லை நாம் உழைப்பதனாலே நமக்கும் பிரயோஜனம் இல்லை நம்முடைய வாரிசுகள் பிள்ளை குட்டிகள் மற்ற உற்சாகப் புறவினர் யாருக்கும் பிரயோஜனம் அதனால் நாம் நிம்மதியாக ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் சார்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் இது ஒரு காலகட்டத்தில் எல்லோருக்கும் தோற்றக்கூடிய சிந்தனை அதன்படியாக தேகத்தை தியாகம் செய்து தன்னுடைய கர்மங்களை எல்லாம் ஒதுக்கி முடித்த திருப்தியோடு உளம் ஆய் உளம் சாந்தமடைய பதட்டங்களை எல்லாம் நீக்கி சார்ந்தமடைய மனோ நேயத்தை தூர வெற்ற மன மனத்தினால் ஏற்படுகின்ற ஆசைகளை நேயங்களை எல்லாம் தூர ஒதுக்கி துகள் அது குற்றமில்லாத துன்பமில்லாத ஒரு மாசில்லாத முக்தனாக எந்த விதமான கடங்கமும் எந்த விதமான ஆசைகளும் தேவைகளும் குற்றங்களும் இல்லாத முத்தனாக வீரா நீ நிற்பாயாக ராமனே நீ முக்தனாக நிற்பாயாக இப்படி கர்மங்களையும் தேக நேயங்களையும் தேகாபிமானத்தையும் நம்முடைய கர்மங்களையும் ஒட்டுவிட்டால் நிச்சயமாக ஜீவனமுக்தி அடைய முடியும் அதனை அடைந்து நிலையாக நிற்பாயாக பதினெண்டாவது படம் பத்தொன்பதாவது படம் இது எல்லாவற்றிலும் உள்ள ஆசைகளையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார் தியாகங்கள் முக்தர்பால் தியாகங்கள் முக்தர்பால் தியாகங்கள் பிரம்மத்தைச் சேர்ந்த தேஜ நேயத்தின் தியாகங்கள் இழறம் சேர்ந்த தேய நேயத்தின் தியாகங்கள் தேழம் செல்வோம் இதிலே ரெண்டு ஆசைகள் ஒன்று தேக அபிமானம் என்கிற ஆசை தேக அபிமானம் என்கிற சிந்தனை இன்னொன்று பார்ப்பவற்றிலெல்லாம் தான் காண்பவற்றில் அனுபவிக்க வேண்டும் என்கிற இன்பம் என்ன அது நேயம் என்று அழைக்கப்படும் இந்த இரண்டையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் இரண்டையும் ஒதுக்கிவிட்டு எனக்கு தேவையில்லை நேற்றி வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வாழ திறமை உள்ளவர்கள் வாழுகின்ற வாழுகின்ற சக்தி உள்ளவர்கள் புத்தர்கள் ஆவார்கள் அதே போல தேஜ நியாய தியாயங்கள் தேக அபிமானத்தையும் மற்ற ஆசைகளையும் மற்ற விருப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் பிரம்மத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் மூன்றாவது தேயநேயத்தின் தியாகங்களை செய்தவர்கள் இடரெல்லாம் தீர்ந்தவரார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற இடர் என்ன சம்சார சாகரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய உறவினர்களை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமை அந்த கடமையை செய்வதற்காக நாம் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம் இந் இடர்களை அப்படியாக அனுபவித்து அவர்களின் உயர்த்தி விட்டால் அவர்களுடைய வேலை அவர்களுடைய பாதைகளை அவர்கள் செல்லப்பட்டு விட்டால் நமக்கு வேலை இல்லை அதுதான் நம்ம சொல்கிற நாலு பருவங்கள் ஒன்று வந்து பிரம்மச்சரியம் இன்னொன்று சம்சாரம் இன்னொன்று வாரப்பிரஸ்தர் மூன்றாவது சன்னியாசம் நலம் இந்த நாலு பருவங்களிலும் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் சஞ்சார மந்தம் உடைக்க வேண்டிய காலத்தில் உழைத்து நம்முடைய உற்றார் உறவினர் நமக்குள்ள ஐந்து பேருடைய கடமை நம் குடும்பம் நம்முடைய உற்றார் உற்றார் உறவுகள் குடும்பம் இரண்டாவது மூன்றாவது நம்முடைய முன்னோர்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் நான்காவது முனிவர்கள் விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கிடப்பார்கள் ஐந்தாவது அரசுக்கு செய்ய வேண்டிய கிடப்பது இது எல்லாத்தையும் ஒரு இல்லாதத்தான் செய்ய முடியும் இதெல்லாம் செய்து முடித்து விட்டால் அடுத்தா போல் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்து பொறுப்புகளையும் அவர்களை விட்டு அவர்களுடைய வழியிலே படிக்க வச்சு வேறுவாயம் கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டா அவன் அவன் வாழ்க்கையை பார்த்துப்பேன் நம்ம நம்ம வாழ்க்கைனா அடுத்தா போல் சம்சாரத்துக்கு விட்டுட்டா வானப்பிரசம் தொண்டு பருவம் நாம் சேவைகளிலே இறங்க வேண்டும் மூன்றாவது தொண்டு பருவம் அதில் செய்கிற பொழுது நம்முடைய சுயநலங்களை குறைத்து கொண்டு மற்றவர்களுக்காக பெரியவர்கள் உயர்ந்தவர்களுக்காக செய்வது வானப்பிரஸ்தொண்டு அந்த தொண்டை செய்து பக்குவம் அடைந்து நாலாவது பருவமாகிய சன்னியாச பருவத்தை துறவு இந்த நாலு பருவத்தையும் முறையாக கிடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே மேன்மையடைவோம் முக்தி அடைவோம் அதனால இந்த தேகத்தினுடைய தியாகங்களை ஆசை தியாகங்களை செய்தால் நமக்கு தேட அரிய செல்வம் ஆகிய கிடைத்திருக்கு அரிய செல்வம் ஆகிய முக்தி கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் யோகாயுதமாக சொல்லப்போனால் பெரும் செல்வமும் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் இது பாடல் இருபதாவது பாடல் இன்பது தொடர் ஊரில் ஒரு காலத்தும் மாடுதல் மிதத்தல் இல்லா அவர்களே உயர்கல் ஜீவன் கேள்வி மகிழ்ச்சி அச்சினம் இன்மை பொறாமை கேலம் முழுதுரு முழு இவற்றை நோக்கி உலத்தினர் ஜீவன் உத்தர் நம்மை நாள்தான் சொல்லுகின்ற இன்ப துன்பங்களை இன்பம் என்றால் அதற்கு அர்த்தாவது துன்பம் நம்ம முன்னேடி பார்த்தேன் பார்த்துருக்கோம் துன்பமில்லாத இன்பம் இல்லை துன்பமில்லை எதுவாக இருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் இன்பமாகந்தால் பத்து சதவீதம் உடனே துயரம் வந்தோடும் துன்பம் வந்துள்ளது அதனாலே சூழ்நூறு நம்மை சூழ்ந்து நம்மை வதக்கின்ற இன்ப துன்பங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சம்சார பந்தத்திலேயே ஆழ்ந்து இருந்தால் நமக்கு எந்த காலத்திலும் விடைவு கிடைக்காது விடுதலை கிடைக்காது மாடுதல் அதிலேயே ஆழ்ந்து இருந்தாலும் மிதந்து இருந்தாலும் நீச்சல் அடிச்சுனே இருப்பேன் அதாவது நான் வந்து சம்சார சாகரத்திலே மூழ்கவில்லை சம்சார கடலிலே நான் நீந்து கொண்டிருக்கிறேன் அதுவும் தேவையில்லாத வேலை மாழுதல் மிதத்தல் இல்ல அவர்களே உயர்ந்தோம் அந்த சம்சார சாகரத்தை விட்டு வெளியேறியவர்கள் கடலை தாண்டியவர்கள் கரையை அடைந்தவர்கள் ஞானம் என்கிற படங்களை கரையடைந்தவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அவர்கள் ஜீவன் முக்தர்கள் கேள்னா உறவு உயர்ந்தவர்கள் ஜீவன் முக்தர்களாக அடுத்தது அர்த்த வரி கேள் கேள் உறவுகள் உயர்வு தாழ்வு மகிழ்ச்சி துக்கம் அச்சமின்மை அச்சம் அச்சமின்மை பொறாமை கேதம் கேதம்னா துக்கம் நம்ம நடைமுறையில் இருக்க வார்த்தை தான் கேதம் முழு குரு முழு இவற்றை நோக்கி ஒன்று நம்மை முழுகடிக்கின்ற இவைகளையெல்லாம் நோக்கி நோக்காக இருந்தால் நோக்காத உள்ளத்தினருக்கும் ஜீவனுத்தர்கள் மேற்படி துன்பங்களை துயரங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இரட்டைகளை ஒதுக்கி நாம் துன்பமும் வேண்டாம் மகிழ்ச்சியும் வேண்டாம் உயரவும் வேண்டாம் தாழும் வேண்டாம் எனக்கு சம்மான நிலை வேண்டும் நான் பிரம பதர்ச்சி அடைய வேண்டும் நான் ஜீவன் முத்தன் ஆக வேண்டும் என்று விரும்பி உயர்வர்கள் ஜீவன் முத்தர்கள் ஆவார்கள் இது இருபதாவது பாட்டு இருபத்தி ஓராவது பாட்டு சுழுத்தி போல் ஆறு நின்று சுளுத்தி போல் ஆறு நின்று பாவனை தொழிலினாலே பழுத்த நெஞ்சம் அதனால் நீங்க அதனால் நீங்கள் சாக்கிரம் பயிர் வேதனா பயிர்கோர் நாளும் விழுத்தகு கதைகள் தூண்ட மதியனவேன் பெரியோர் முத்தர் என்று உரைக்க தக்கோம் இது நமக்கு மூன்று அவசியங்கள் உண்டு சொல்ல போனால் அஞ்ச வருடத்தம் உண்டு மூன்று பொதுவாக சொல்வது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி சாக்கிரம் என்பது விழிப்பு நிலை சொப்பனம் என்பது அரை தூக்கம் அதிலே வண்ணக்கனவுகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் சுளுத்தி என்பது ஆழ்ந்த உறக்கம் எந்த அசைவும் உணர்வும் இல்லாத தூக்கம் அதிலே பிராணவாயுவை தேரோ மற்ற அந்த கரணங்களோ உற கருவிகளோ இந்திரியர்களோ வேலை செய்வதில்லை அப்படிப்பட்ட சுழுத்தி என்றால் அமைதியான சுழுத்தி இன்னொரு பேர் என்னன்னா இருட்டு சுழுத்தி என்பது அயர்ந்த தூக்கம் ஆழ்ந்த உறக்கம் அப்ப வெளிச்சமே இல்லாத நிலை அது அஞ்ஞனத்திற்கு ஒப்பானது அப்படிப்பட்ட சுழற்றி நிலையிலே இன்று அதே போல சுழுத்தி நிலையில இருக்கிற நம்முடைய மிஞ்சுக்கிற எந்த விதமான உணர்வுகளும் இருக்காது ஆசை நேசம் பாசம் எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட சுருக்கி நிலையில இருந்து உள்ளம் ஆறி மனம் சாந்தமடைந்து பழக்கம் இருக்காது அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்து அந்த பாவனையினாலே சாந்தமாக இருக்கின்ற பாவனையினாலே தொழிலினாலே அப்படிப்பட்ட பழக்கத்திற்கு சுத்தி நிலையிலே இருந்து பழகிய நெஞ்சம் பழுத்த நெஞ்சம் அதனால் நீங்க சாக்கரம் அதனாலேயே அந்த அழுத்தமான நிலையிலே இருந்து சாக்கரத்திலும் பயில்வோம் அப்படிப்பட்ட நிலையை சாக்கிரத்திலும் சாக்கராவஸிலும் சுருத்தி நிலையை பயில்வர்கள் நாளும் விழுத்த குறைகள் விளத்தகு பொலிகளை சூழ்ந்த மதியன சாக்கிரத்தில் இருந்த அந்த உணர்ச்சிகளை அந்த செயல்பாடுகளை நினைத்தவர்கள் விளத்தகு விழுந்து அறியக்கூடிய தகுதியுடைய கலைகள்னா சூழ் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய பிறைநதி அது கலைகள்ங்கிறது ஒன்றாம் கரை இரண்டாம் கரை மூன்றாம் கரைன்றம் இல்லையா முதல் கலை இரண்டாம் கலை மூன்றாம் அப்படி கதைகளாலே சூழ்ந்த மதியனர் சந்திரனைப் போல அந்த ஜாக்கிரத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிந்து ஒதுக்கிவிட்டான் கதைகள் உதுந்த சந்திரனையைப் போல மேலோர் மேவர் உயர்ந்தவர்கள் மேலவர்கள் பக்குவம் பெற முழுத்தமும் பிரிவிலோல் முத்தரை முத்தரை என்று உரைக்கத்தக்கவரை அப்படி சாக்கிரசையில் என்ன அனுபவிக்கிறோமோ அதை எல்லாத்தையும் ஒதுக்கி சுளுத்தி நிலையில் இருக்கின்ற சூழ்நிலை சுளுத்திலே நாம் அமைதி அமைதியாக இருக்கிறோம் மன அமைதியாக இருக்கிறது இந்திரியம் அமைதியாக இருக்கிறது எந்த செயல்பாடும் இல்லை அப்படிப்பட்ட அமைதியை சாக்கிர நிலையில் அடைந்து விட்டால் அந்த சாக்கர நிலையை பயிலக்கூடிய திறமை ஏற்பட்டு விட்டால் நாம் ஜீவன் முத்தர்கள் நமக்கு எந்த பதட்டமும் ஏற்படாது கவலைகளும் ஏற்படாது உபசார்ந்தம் அடைவோம் இது முழுத்த முழுத்தமும் உழுத்தமும் பிரிவில் எதிலிருந்தும் பிரியாமல் முட்ட என்று உரைக்கத்தக்கவர் நல்ல நெறிகளில் இருந்து குருமகான் சொல்லிய நெறிகளில் இருந்து முன்னோர் உரைத்த நெறிகளில் இருந்து பிறவாத ஜாக்கிரகத்திலும் சொலுத்த நிலையை அனுபவித்து எந்த செயலும் எதற்காக வருந்தாத மகளார் எதற்காகவும் கவலைப்படாத எதற்காகவும் முயற்சி செய்யாத ஒரு பருவத்தை அடைந்துவிட்டால் அவர்கள் முத்தராக கருதப்படுவார்கள் முத்தர் என்று கருதத்தக்கவர்கள் ஆவார்கள் தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இருவ இருபத்தி இரண்டாவது பாடல் புறப்பொருள் விட்டால் உள்ளே கூண்டமால் என்று சொல்வர் மற்ற மரப்பர் அனைத்தும் விட்டால் மாண்டல் என்று சொல்வர் திறம்பட எனக்கு என்று எழுதும் என்று எழுச்சி ஆசை துவக்கர துடைத்தல் வேண்டும் இந்த பாட்டில் புறப்பொருள் விட்டார் உலகாயுத பொருள்களை உலகாயுதத்தில் இருக்கின்ற பல பொருள்களை நாம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்குவதற்கு முயல்கின்றோம் உழைக்கின்றோம் வீடு கட்டுறோம்னு நினைக்கிறோம் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட புறப்பொருட்களில் உள்ள ஆசையை விட்டால் அப்போ அசப்பொருட்களிலே ஆசை இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற சேமிக்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கா அதை வாங்கணும் அதை வாங்கணும் அதையும் விட்டு அப்போ ரெண்டு ஸ்டெப்பும் முடிஞ்சது ஒன்று வெளியில் இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் பேரில் உள்ள ஆசையை ஒதுக்கிவிட்டார் வீட்டிலே உள்ளவர்களுடைய அவர்கள் மேலே இருக்கின்ற வந்த பாசத்தையும் நீக்கிவிட்டோம் மனைவி மகன் மகள் தாய் தந்தை என்கிற பாசத்தையும் ஒதுக்கிவிட்டோம் மூன்றாவதாக என்னுடைய அகத்தில் இருக்கின்ற ஆசைகளையும் ஒதுக்கிவிட்டோம் உள்ளே மரம் என்று சொல்வோம் உள்ளே உள்ளேண்ட மாத என்று சொல்வார்கள் உள்ளே இருக்கின்ற ஆசைகள் அதுவும் இல்லாமல் நீக்கிவிட்டால் மரப்பெற அனைத்தும் இனிமேல் திரும்ப வராத அளவிற்கு அனைத்தையும் விட்டுவிட்டான் மாண்டல் என்று சொல்வார்கள் அவன் மாண்டு ஈது ஆக என்று எழும் சிந்தை ஆசை எனக்கு இது வேண்டும் திறம்பன எனக்கு இது வேண்டும் இந்த பொருள் எனக்கு வேண்டும் என்ற ஆசை திறந்தோடு அதனை மேல்வதை விட்டு துறப்பெற துறந்து விடு அதனாலே உனக்கு சின்ன சின்ன பொருள்களில் உள்ள ஆசைகளையும் திறந்து விடு அப்படிப்பட்ட ஆசைகள் உனக்கு பெரிய விலங்குகளாக பந்தங்களாக இல்லாவிட்டாலும் பொன் விலங்காக இருக்கும் அந்த பொன் விலங்கும் ஒரு விலங்கே தங்கத்தால் ஆனாலும் விலங்கு விலங்கு தான் தங்கத்தால் ஆனாலும் கட்டிக்கொண்டிருந்தால் தங்கக்கீரா கட்டினாலும் வெளியில் வர முடியாது கையெழுக்க முடியாத காலத்து அதனால் அதையும் அறுத்து விடு தங்கத்தாலான விலங்கு என்றாலும் அதையும் அறுத்து துற துவக்கரை தொடர்பில்லாமல் துவக்கறன்னா தொடர்பு இல்லாமல் துடைக்க வேண்டும் எல்லாவற்றையும் முழுமையாக உலகளாயது ஆசை இல்லத்தாசை உள்ளத்தாசை எல்லாவற்றையும் ஒன்றும் கூட உச்சமில்லாமல் மீதி இல்லாமல் அழைத்து விட்டு ஜீவன் முத்தனாக மாறும் தூய்மையான உள்ளத்த சாந்தமான உள்ளத்தையுடையவனாக மாறும் எனக்கு வேண்டும் என்று எது வேண்டும் என்று கேட்க மனத்தை இது இருபத்தி ரெண்டாவது பாட்டம் இருபத்தி மூணாவது வட என்ன அழகா சொல்கிறார் சத்து அசத்து எனப்பட்ட சகல பாவனையில் என்றும் கொத்து அற ஆசை மாற்ற மாற்றி குறைமுறையில் பேர் உள்ளத்தானாக சுத்த நல் உத்தரமான சொருபத்தில் நிற்பாய் பெட்ட முத்தாம் ஆசை இன்ப துன்பங்கள் முழுதும் நீங்கி ரெண்டு முதல்ல சொல்லவே ரெண்டு அசத்துன்னா உயிரற்ற சாரி அசத்துன்னா உயிர் உள்ள பொருள்கள் சத்து அசத்துன்னா உயிரில்லாத அல்லது நெடுநாட்கள் இருக்க முடியாத அது அசத்து ரெண்டு பேரில் உள்ள ஆசைகளை நீக்கி சத் அசத் தினப்பட்ட சகல பாவனைகளும் எல்லா விருப்பங்களையும் சக்கருப்பங்களையும் ஆசைகளையும் அருத்துவுடன் ஆசைகளை மாற்றி குறைமியில் பேர் குரத்தனாகி குறைவில்லாத மாசில்லாத எந்தவிதமான களங்களும் இல்லாத தூய மலத்தனாகி பெரிய மலத்தனாகி சுத்தமாகி தூய்மையாகி நல் உத்தரமான வாழ்விலை நாம் பெற வேண்டிய அடைய வேண்டிய நல்ல உத்தரம் நல் உத்தரம்னா பதில் நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை அதற்கு அதனைப் பெ உத்தரமான ஆன்மஸ்வரூபத்திலேயே நிற்பாயாக ஆன்மஸ்வரூபத்தில் நிற்பாய் பெத்த முத்தமான ஆசை முத்தி அடைய வேண்டும் என்கிற பெரிய ஆசையுடன் மிக பெரிய ஆசையும் கூட அதே இன்பது வங்கள் முழுதும் நீக்கிய அவற்றையும் எல்லா ஆசைகளையும் நீக்கிவிடும் நான் முக்கியடைய வேண்டும் என்கிற ஆசை இல்லை அதனுடைய முயற்சி வேற ஆசை வேற ஆசைகளை நீக்கிவிடும் எல்லா ஆசைகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்கிவிடும் இது இருபத்தி மூணு பாட்டு பேனமும் திரையும் இல்லா பெருங்கடல் போல் நிற்பாய் இது ராமருக்கு வசித்த சொல்கிற அறிவுரை அதில் எப்படி எப்படி சொல்கிறாரு புண்ணியன் து தம்பியாகிய பாவனனுக்கு சொல்லுகின்ற அறிவுரையாக வசித்தன் தான் சொல்ல வேண்டிய அனைத்து அறிவுரைகளையும் புண்ணியன் மூலமாக தன்னுடைய தம்பிக்கு சொல்வது போல ராமனுக்கு சொல்லுகிறார் திரையும் இல்லா பெருங்கடல் பெருங்கடல் போல் நிற்பாய் மாணவ கேள் மற்றொன்று மாசு இலா விசாரம் உள்ளோர்க்கு மாசு இல்லா விசாரம் உள்ளோருக்கு ஆன நிச்சயம் உண்டா ஆன நிச்சயம் உண்டா அடி அடிசலை மட்டும் நானே வீணவுற்றவர் தாய் தந்தை என்பதோர் அருத் அறிந்துதானே இது இருபத்தி நாலாவது பாட்டு வேணும்னா நுரை நுழையும் அலையும் நுழையும் அலை எப்பொழுதும் இருக்கும் கடல் என்றால் அலை இருக்கும் அதை இல்லாத கடல்கள்னு சொல்றாங்க டெட் சின்னு சொல்றது நம்ம உலகத்தில் அந்தமாரி ஒரு அலை கடன் இருக்கு அதுக்கு பேரே டெட்சி அதில் எந்த விதமான அசிவும் நாம் சாதாரணமாக இருக்கிற அத்தனை கடன்கள் அலை இருக்கும் அலை அது நுரைய இருக்கும் மேல் எழுந்து எழுந்து எழுந்து எழுந்து விழுந்து பார்க்கிறப்ப முறைகள் தோன்றும் அதனாலே அவையும் முறையும் உள்ள கடல் போல பேனமும் திரையும் இல்லா பெரும் கடல் போல அந்த கடல் போல சாந்தமாக ஆழத்துல மிக ஆழ்தம் மிக ஆழமுடையது கடல் அதனால தான் சொன்னாங்க அப்படி ஆழத்தில் உள்ள கடலை போல அமைதியாக இருப்பாயார் கீழே போக போக கடலில் அமைதி இருக்கும் அதே போல் அமைதியாக இருப்பாயாக பெருங்கடல் போல் இருப்பாய் கடல் இன்றைக்கு அழிகிறது கூடும் பறிமுடிய அறியாது மாணவங்கிறது மனு குலத்தினுடைய மேன்மை பொருந்திய ராமனின் அர்த்தம் மாணவ மாணவன பெருமை பொருந்தியவும் அர்த்தம் மாணவ மனக்குலத்தினுடைய பெருமை பொருந்திய ஸ்ரீராகவனே கேள்வி மற்றொன்று மாசு இலா துன்பங்கள் அறியாத துன்பங்களே இல்லாத விசாரத்தை ஆய்வுகளை தன்னுடைய கேள்வி விசாரத்தை உள்ளத்திலேயும் உண்முகமாக நோக்கி நம்முடைய மனத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய ஞானத்தையும் செய்து அறிய வேண்டிய செய்து விருத்திகளை அடைய வேண்டிய விசாரமுள்ளவருக்கு ஆசை நிச்சயம் நாலு உண்டாம் ஆனை நிச்சயம் அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்கு முத்தி அடைவதற்கு வழிகள் நாலு விடுதிகள் உண்டு அதில் முதல்வழி நாலு உண்டாம் முதல்வழி அடியும் குடியும் உள்ள மனித உருவம் அது என்ன ஜீனர் உற்றவர் தாய் தந்தையர் அந்த மனிதனை பெற்றவர்கள் மனித ஜீவரை பெற்றவர்கள் தாய் இருந்தியர்கள் அது தாய்ந்தியர்கள் இது குறித்துதான் அப்படிப்பட்ட மனிதர்கள் உருவம் வழி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு கேட்டால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் மனிதன் ஒருவனாலே தான் மனிதப் பிரமை மட்டும்தான் முத்தியை அடைய முடியும் ஞானத்தை பெற்று முக்தியை அடைய முடியும் மற்ற பிறமைகள் எல்லாம் ஞானத்தில் பெறுவது முடியாது விசாரம் செய்வது முடியாது நூல்களை படிப்பது முடியாது அறிவது முடியாது மனித பிரமை மட்டும்தான் நூல்களை கற்று உருவிடம் சிரவணம் செய்து நிதித்தியாசனம் மனநம் செய்து மனநம் நிதித்தியாசனம் செய்து விசாரம் செய்து முத்தியை அடைய முடியும் அதனாலே மனித உடல் மனித உடல் நமக்கு தாய் தந்தை என்று தந்தது அவர்களுடைய கொடை அதனாலே நாம் தாய் தந்தை கடமைப்பட்டவர்கள் முதல் கருவி உடல் அது அது ஈணவற்றவர் தாய் அது நிச்சயமானது நமக்கு உடலில் துந்தவர்கள் உடலை கொடையாத துந்தவர்கள் தாய் தந்தார்கள் அவற்றை அதனை கொண்டு நாம் மேற்கொண்டு முயற்சிகள் செய்து நல்ல கருத்துக்களை ஏற்று முன்னோர்கள் வாக்கு ஏற்று குருமகானுடைய சொற்களை ஏற்று மாற்றிய துராசைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் நீக்கி விசாரம் செய்து வளர்ந்தால் மோற்றி மோற்றம் இது முதல் சாதனம் இரண்டாவது சாதனம் இருபத்தி நாலாவது பாட்டு இருபத்தி கன்றிய பந்தம் இது மெய்மை கருதாவாற்றால் நின்றன அனைத்தின் மேலும் நெருதின் வாதின் சற்றியதான் என்று இரண்டாவதான நிச்சயம் எதும் எண்ணில் ஒன்றிய முத்தி உண்டாம் புத்தமருக்கு உடனேயாகும் இரண்டாவது வழி என்ன முதல் வழி உடலை பெற்றது மானிட உடலை பெற்றது மானிட மானிட உடல் தான் மானிட வாழ்க்கை தான் முற்றி அடைவதற்கு முயற்சி செய்ய முடியும் பயிர முடியும் அதனை பெற்றது முதல்வழி இரண்டாவது வழி தம்முடைய இதயக் குகைக்குள்ளே இருக்கின்ற ஆண் சுரூபத்தை அறிவது கன்றிய பந்தம் ஆகும் கன்றியன்னா கன்றி போனோன்னா தொலைந்து போன அல்லது நாள் பட்ட நாள் பட்டு கெட்டு போன கர்த்தா அப்படிப்பட்ட பந்தமானது அது சத்தியத்தை கருதாததுனாலே மெய்மே கருதாதற்றால் நின்றன எல்லாம் நின்று ஒளிந்து விட்டன அனைத்தின் மேலும் இது எல்லாத்துக்கும் மேலாக இருக்கின்ற ஒன்று ஆன்மஸ்வரூபம் ஆன்மா நெல்லின் வாரிலும் சற்றே தான் நெல்லுக்கு நம்ம நெல்லை பார்த்துருக்கோம் நெல்லுக்கு ரெண்டு முனை இருக்கும் நெல் முனை ரொம்ப ரொம்ப நுண்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்னமாக இருக்கும் அதை விட சிறியதாகிய ஆன்மஸ்வரூபம் ஆன்மா நம்முடைய இருதயக் குகைக்குள்ளே இருக்கிறது அதனை அறிந்தால் அதுவே நம்முடைய இரண்டாவது நிச்சயமான வழியாகும் அதை செய்தோம் ஒன்றிய முக்கிய உண்டாகும் அந்த ஆன்மஸ்வரூபத்தை நாம் நம்முடைய விஜய குகைக்குள்ளே கண்டோம் என்றால் கண்டு தரிசித்தோம் நமக்கு ஒன்றிய முக்கிய உண்டாகும் புத்தவருக்கு உடமையாகும் புத்தவர்கள் இதனை அடையபடியாகும் இது இருபத்தி அஞ்சாவது பாட்டு இருபத்தி ஆறாவது பாட்டு புவியலாம் எனது ரூபம் புவியலாம் எனது ரூபம் ஒன்றுதல் இலாதான் ஒன்றுதல் இளம் நான் என்று குன்ற குழி அரக்காண்டல் மூன்றாம் நிச்சயம் குறைவின் வீடான் அபி அபிவரும் அபியஉறும் அபிவுரும் உலகம் நானும் அனைத்தும் போய் விவிரம் தவிர் நிலம் என்றால் நாலாவது நிச்சயம் தனி வீடாகும் இதில் மூணாவது நாலாவது படி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இங்கே இந்த அண்ட சராசரங்களிலே உலகிலே ஏழாவது என்று சொல்கிறோம் அண்ட சராசரம் அனைத்திலும் இருக்கின்ற தீவர்களெல்லாம் நானே என்ன என்னுடைய ஆன்மஸ்வரூபமே எல்லோருடைய ஆன்மஸ்வரூபமும் எல்லோருடைய ஆன்மஸ்வரூபமும் ஒன்றிணைந்து பிரம்மத்திலே ஐக்கியமாகி இருக்கிறது பிரம்மத்திலே இருக்கிற சச்சி இருக்கிறது அப்படி குவியலாம் எனது ரூபம் எனது ஆன்மஸ் வேறு எதுவுமே இல்லை அப்படி இதனை ஒருமைப்பாட்டோடு கூர்மையாக கவனித்தால் குவியுரக்காண்டல் மூன்றாம் நிச்சயம் இதனை கண்டு அறிந்து செயல்படுவது மூன்றாவது வழியாகும் குறைவு இல் வீடாகும் அவ்வியம் உலகம் அப்படினா அறியக்கூடிய நிரந்தரமற்ற உலகம் நானும் உலகமும் நானும் அனைத்தும் பொய் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் பொய் உலகமும் பொய் நானும் பொய் என்று உணர்ந்து விண் போல விண்ணைப் போல கடங்க மற்றும் எல்லையற்ற விரிவாக யாத்தியமாகவும் வியாபகமாகவும் விண்ணை போல ாக என்றும் திர்கிழம் என்றால் விண்ணை போல எந்த விஷயத்திலையும் நாங்கள் சேர மாட்டோம் விண்ணிற்கு எந்த விதமான சந்தர்ப்பம் கிடையாது சந்தர்ப்பம் கிடையாது அப்படிப்பட்ட விண்ணை போல தவிர்கிழமை என்றால் அது நாலாவது நிச்சயம் தனியும் வீடாகும் இது மோட்சத்தை கொடுக்கும் இது பாட்டை முடிச்சுட்டான் பாட்டு பெசியை தான் முன்னே பேசும் நிச்சயம் அது போன்றும் சுத்த ஆசைகளால் மூன்று நொய்யவாய் துகளின் ஜீவன் முத்தர் போல் விளங்கும் இந்த மூன்றில் எல்லாம் நான் என்று ஒத்ததோல் நிச்சயத்தை ஊரில் பின்னே விளங்குவரார் பெத்த ஆசை நம்ம சொல்வது பேரென்பவங்கிற மாரி பெரிய என்பது நம்முடைய வித்தியாசம் நம்ம முன்னாடி சொன்ன நிச்சயங்கள் நாலு நிச்சயங்களும் சுத்த ஆசைகளாக அதாவது எந்தவிதமான களங்களமும் விருப்பமும் இல்லாத பிரம்மத்தில் மட்டுமே ஆசை கொண்ட சுத்த ஆசைகளாக இருந்தது மூன்று வழிகள் நோய்வை நொய்ய அதாவது மென்மையான சுற்றுமமான நுணுக்கமான வாய்த்துகளில் ஜீவன் முத்தர்வால் அந்த மூன்றும் ஜீவன் முத்தர்களிடத்திலே விளங்கினார் மூன்றிலும் நான் எல்லாம் நான் என்று ஒத்ததோர் நிச்சயத்தை ஒரு பின்னில் விளங்குவரார் இந்த மூன்று நாள் வந்து அதை முடித்து விட்டார் நாம் ஜீவன் முத்தன் எல்லோ ஜீவர்களும் என்னை என்ற நிச்சயம் அந்த நிச்சயத்தை பெற்றுவிட்டால் எல்லாம் நான் என்று ஒத்ததோ நிச்சயத்தை உரி பெற்றுவிட்டால் பின்னே உடஞ்சோறார் உடஞ்சோற மாட்டார்கள் இது இருபத்தி ஏழாவது பாட்டு பாடல் பாடல் எண் இருபத்தி எட்டு மாயை பிரம்மம் சிற்றோதி ஞானம் சூனியம் பகுதி மாயை பிரம்மம் சிற்றோதி ஞானம் ஈனமில் புருடன் ஆன்மா ஈசன் ஈசான சிவம் நித்தம் ஆனவை எனலாம் ஒன்று இரண்டு என்னும் அகல் பேதத்தால் வான் உயர் சகம் படைக்கும் வினோதத்தால் வளரும் ஒன்றே இந்த பாடலில் பிரம்மத்திற்குரிய பல்வேறு பெயர்களை பல்வேறு நாமங்களை அதாவது எல்லோருக்கும் தெரியும் ஈஸ்வரனோ பிரம்மமோ நாமரூபம் மற்றவர்கள் அவர்களுக்கு பேரும் கிடையாது ரூபம் கிடையாது வடிவம் கிடையாது இருந்தாலும் நம்மை போன்ற பாமரர்களுக்கு புரிவதற்காக ஒரு உருவத்தை சிவனாக லிங்கமாக தேவதையாக அம்பாளாக முருகனாக பிள்ளை ஏதோ ஒரு உருவத்தை வடித்து அதனை கற்பிதமாக இதுதான் வீரத்திற்கு கடவுள் முருகன் சாந்திக்கு கடவுள் பிள்ளையார் விக்னேஷத்தை தீர்ப்பவர் பிள்ளையார் அப்படின்னு நம்ம நம்மளை தீர்மானித்த அதனால நிற்குணமான பிரம்மத்திற்கு நிற்குணமான ஈஸ்வரனுக்கும் நிற்குணமான பிரம்மத்திற்கும் நாம் பலவிதமான குணங்களை சொல்கிறோம் அவை சகுண குணங்கள் என்று பிரம்மம் என்பது அளவில்லாத ஆற்றலை பெற்றது முழுமையான ஆற்றலை பெற்றது முழுமையான அறிவை பெற்றது எங்கும் நிரம்பியுள்ளது பூரணமானது இதெல்லாம் நம்ம சொல்லுகின்ற குணங்கள் இதெல்லாம் பிரம்மத்தினுடைய பரிய பரிணாய நாமங்கள் அதாவது வேறுபட்ட நாமங்கள் பரிணாமம்னால் வளர்ச்சி வளர்ச்சியாக மாறுகின்ற பருவங்கள் இது பேர்களில் மட்டும் பரியாய நாமங்கள் அப்படிப்பட்ட நாமங்கள் சில பற்றி சொல்லி சூனியம் சூனியம் என்பதும் பிரம்மத்தை குறிப்பது தான் நம்ம வேதாந்தத்துக்கே சூனிய தத்துவம் சூனிய வேதாந்தம்னு சொல்கிறது உண்டு பிரகிருதி பிரகிருதி என்பது பிரபஞ்சங்களில் பிறந்த ஜீவன் முதல் ஜீவன் பிரகிருதி பிரம்மம் சிற்றுவரூபம் சைத்தன்யம் ஜோதியே உருவானவன் சித்து சித்தன அறிவு ஞானமே உருவானவன் சிற்றோதி ஞானம் குற்றமற்ற மனிதன் குற்றமற்ற பொருடன் கூடஸ்தன் ஆன்மா சிவம் நித்திய வஸ்து இவையெல்லாம் பிரம்மத்தை நாம் அழைக்கின்ற பலவிதமான பெயர்கள் ஆனால் எல்லாம் ஒன்றே எல்லாம் பிரம்மமே அப்படி இல்லாமல் பிரம்மத்தில் இருந்து இரண்டாவதாக தோன்றினால் நமக்கு தெரியும் பிரம்மத்தில் அற்புதமான சக்தி ஈடு இணையற்ற சக்தி ஒன்று வெளியாகியது அதுக்கு பேரு பரைசக்தி பராசக்திங்கிறோம் பரைசக்தி மூன்று விதமாகல அதெல்லாம் நானாஜி கட்டில படிச்சிருக்கான் அப்படி தோன்றுவது ஒன்றிலிருந்து இரண்டாவதாக தோன்றும் இன்னொன்று என்னன்னு அப்படின்னா ஒன்றிலிருந்து இரண்டாவதாக தோன்றுவதில்லை ஒன்றிலிருந்து ஒன்றாகவே தோன்றுவது சக்தியும் சிவமும் சேர்ந்தே இருக்கிறார்கள் ஒரே முகம்தான் அதே போல பிரம்மத்திற்குள்ளேயே பிரம்ம சக்தியும் அடங்கி இருக்கிறது அப்படி சக்தி தோன்றுகிற பொழுது வினோதமான உலகங்கள் ஜகம் அதுல ஜகத்திலே மலை மடு அனைத்தும் தோன்றுகின்றன பேதங்கள் அதிலே பதவி வடிவங்கள் பேதங்கள் எல்லாத்தையும் உடைய பிரபஞ்சம் தோன்றுகிறது இது எல்லாமே பிரம்மத்திலிருந்து பிரம்மத்தினுடைய சக்தியின் வாயிலாக மாயினுடைய சக்தியில தோன்றுகின்ற வடிவங்கள் தோன்றுகின்ற உயிர்கள் இவை உயிர்கள் தானாக பிறப்பதெல்லாம் தோற்றுவிக்கப்படுகின்றன பாட்டு ஒன்றெனும் ஒரு சக்தி ஒன்றெனும் பரம ரூபத்து ஒரு சக்தி ஒருமையாலே நிறைந்து எழுகின்றது இதுதான் நமக்கு சொன்னது ஒன்று பரம ரூபத்து பரம ஒரு சக்தி மகாசக்தி ஒருமையாலே ஒன்றாக நின்று எழுகின்றது அன்றே நின்றது பிறரது என்றும் அப்படி எழுந்த சக்தி அவை தோற்றில் அதனாலே எனது உனது என்ற பிரிவினை எல்லாம் அழிந்ததுன்னு அழிந்தது எழுந்தது என்றும் என்னது என்னுடையது உன்னுடையது அழிந்தது இருப்பது இவை எல்லாமே என்றும் பொருள்களில் கருமம் தன்னாலே கருமத்தாதை விடைகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் மனதில் கொள்ளாது பிரம்மத்தினுடைய ஒரே சக்தி தான் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது அதனாலே இரண்டாக பிறந்த மற்றவை எல்லாம் மறந்துவிடு அவற்றையெல்லாம் நினைக்காது ஒன்பதாவது பாட்டு முப்பதாவது பாட்டு பற்றி இதனும் சீதம் இன்பத்து இன்ப துன்பஞ்சே சேர்கிலார் பிறப்பிறார் தஞ்சம் வல்ல தஞ்சம் வல்லபங்களுக்குள்ளே ரோதிய நெறியில் செல்லும் முத்தராய் உத்தமர் பிறப்பார் செல்லும் முத்தமர் பிறப்பார் உத்தமர் பிறப்பில் சேரார் இதுல உயர்ந்த இந்த பிரபஞ்சத்தில் எல்லா வகையாலும் எல்லா திறந்தாலும் எல்லாவற்றிற்கும் உயர்ந்த ஒரு ஜீவன் அப்படிப்பட்ட பதத்தை பரமபதம் அதுதான் வேறு யாரும் வந்தாலும் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர் யாவற்றிற்கும் எஜமான் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர் பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடியவர் யாவர் உரையாடுங்க பிரம்மா இந்த பிரம்மத்தினுடைய பாதத்தை பரமபதம் பற்றி அப்படி எல்லாவற்றிற்கும் உயர்ந்த பரமபதத்தை பற்றி பரமபதத்தை பற்றி இதயம் என்னும் சீதளம் இதயத்தை குளிர்ச்சியாக மனத்தை எந்தவிதமான துக்கமும் துயரமும் வருத்தமும் இல்லாமல் சாந்தமாக அமைதியாக இன்ப துன்பங்கள் சேர்வ இப்படி வைத்திருந்து இன்ப துன்பங்களை சேராதவர்கள் இன்பத்தையும் பெரிதாக நினைக்க மாட்டார்கள் துன்பத்தையும் நினைத்து தூட மாட்டார்கள் அப்படி ரெண்டுகளிலும் ரெண்டிற்கும் கலங்காதவர்கள் ரெண்டிலையும் சேராதவர்கள் பிறப்பிலேயும் சேராதவர்கள் பிற அவர்களை சாராது சமமான மனோதோடு இனிமையான அமைதியான சாந்தமான மனத்தோடு சமமான நினைப்புகளோடு அடுத்த ரெண்டு வரியில நண்பன் பகைவன் கிடையாது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அவன் ஜீவன் முத்தனாகி அவனுக்கு இந்த உலகத்திலேயே முக்தி கிடைக்கும் சாது கொள் பகை கொள் உறவினராக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் கருதாதே இருவரையும் சமமாக கருது நல்ல குணமுடைய நண்பனிடத்திலும் உனக்கு தீமையில செய்கின்ற தீய குணமுடைய விரோதிகளிடத்திலும் ஒரே மாதிரியாக நடந்துகொள் இரண்டு பேரிடத்திலும் இரண்டு பேரிடத்திலுமே தயை தாட்சியத்தோடு கருணையோடு அன்போடு நடந்துகொள் அவர்களையும் வெறுக்காதே இது என்ன எப்படி ஒரு தீயவனிடம் கருணையோடு அன்போடு நடப்ப நடக்க அவனுக்கு மனதிலே உருத்தம் நாம் செய்கின்ற தீமைக்கு இவன் நன்மை செய்கிறான் நம்மை அடிக்கல நம்ம உதைக்கல நமக்கு நல்ல வார்த்தை சொல்றான் இது ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவனை போன்று நாமும் அன்புடையவர்களாக நண்பர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படும் அவனும் பெருந்துவான் அதனாலே இரண்டு பேரிடத்திலும் ஒரே மனநிலையிலே சமமாக தயை தாட்சன்யம் கருணை அனைத்தும் கொண்டு உதவுங்கள் அப்படி உதவுபவர்களை உயர்ந்தவர்கள் வண்ணம் நம்முடைய குள்நாத முன்னோர்கள் பல பல தலைமுறைகளாக நமக்கு பாடம் வெளிவந்த முன்னோர்கள் தொடர்ந்து சீடன் சீடனுக்கு சீடன் சீடனுக்கு சீடனு வரிசையாக தலைமுறை தலைமுறையாக பாடம் சொல்லி வந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மை எடுத்து ஆளாக்கிய முன்னோர்கள் அவர்கள் சொல்லிய நெறிமுறை வண்ணம் வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறப்பது இருப்பதை தடுத்துக் கொள்வாயாக நீ அவர்களுடைய நெறியிலே வாழ்ந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் இது முப்பதாவது பாட்டு முப்பத்தி ஒன்று உயர்வு தொழில் தொழில் தொழிலில் தொழில் இல்லாமல் விட்டோர் தொழில் செய்வது தொழில் செய்யாமை கொள்வது விட்டோர் துண்ணிய பிறப்பை சேரார் துண்ணிய மதிக்காழ்வுர் உயர்வு தாழ்வை உயர்ந்தாலும் ஒரே மாதிரி தாழ்வு இருந்தாலும் ஒரே மாதிரி வாழ்வது இன்பம் வந்தால் குதிக்கிறது துக்கம் வந்தால் அழுகிறது இரண்டும் இல்லாமல் சமமாக எல்லா செயல்களையும் எல்லா விளைவுகளையும் சமமாக எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் இழவும் உயர்வும் இரண்டும் என்ன இரண்டை பற்றி பெரிதாக கருத மாட்டார்கள் அதை பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள் விசாரம் செய்ய மாட்டார்கள் இச்சை கோபம் வெறுப்பு வெறுப்பு இரண்டும் கொள்ள மாட்டார்கள் தொழில் தொழிலின்மை தொழில் இல்லாமை கர்மம் கர்மம் செய்யாமை தேவைப்பட்டால் தொழில் செய்கிறோம் தேவைப்படலைன்னா தொழிலை விட்டாராம் நான் காலையில் சொன்னேன் ஒரு காலகட்டத்தில் நான் பிறந்து வளர்ந்து கடமைகளை செய்து ஓரளவிற்கு முதிர்ந்த ஞானத்தை பெற்று ஒரு அறிவை பெற்ற பின்னாடி நாம் கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது தேவையும் இருக்காது ஏனென்றால் நமக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்மங்களை செய்ய வேண்டாம் நாம் நிம்மதியாக வானப்பிரஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் அதனாலே தொழில் தொழிலின்மை இதையும் கருதாமல் யாருக்கும் இனி என யாருக்கும் எல்லா மக்களுக்கும் இனியென சொல்லி இனிப்பானவற்றை சொல்லி இனி என செய்து அவர்களுக்கு நன்மை நன்மை தரக்கூடிய பல காரியங்களை செய்து இனிப்பாக நடந்து அவர்களுக்கு மனதை சந்தோஷப்படுத்தினால் எல்லாருக்கும் யாருக்கும் இனி என எளிதில் சொல்வோம் இனியவன இனிப்பானவற்றை இனிமையான மனத்தோடு அமைதியான அன்பான மனத்தோடு சொல்வார்கள் அழை பொருள் அனைத்தும் நிரந்தரமாக இல்லாத அறியக்கூடிய பொருள்கள் அனைத்தினுடைய குணத்தையும் சால்வையும் அறிந்தவர்கள் அப்படி அறிந்த ஞானிகள் பிறப்பில் சேரார் அப்படிப்பட்ட நடுநிலையான குணங்களை உடையவர் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் எல்லோரிடத்தையும் எளிமையாக நடத்த கடஞ்சோல் சொல்லாதவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் அப்படி இருக்கின்ற தன்னுடைய சுக பெரிதாக கருதி அதற்காக வருந்தாதவர் அவர் பிறப்பிறப்பிலே சேர மாட்டார் இது முப்பத்தி பாட்டு முப்பத்தி ரெண்டாவது பாட்டு தேயவாதி நீங்கி தேய வாதனை நீங்கி பூரணமாகி தெடிந்த விழி இமையால் ஜீவன் முக்தி ஆயபாவனையாலே சுரூபம் மீறி அனபரத உலகில் விளையாடுவீரா மாய ஆசையை நீக்கி மாய ஆசையை நீக்கி பற்று அறுத்து வாதனை போய் உள் வெளியாய் வாக்கியத்தே மேயஸ் ஆச்சாரம் எல்லாம் பற்றி என்றும் வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா இது ராமனுக்கு வீரா என்பது ராமனே விளையாடு என்பது எளிதாக எடுத்துக்கொள் இயல்பாக ஏற்றுக்கொள் விளையாட்டா செய்யறேன்னு ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப உழைக்காம சாதாரண போகிற போக்கில் சொல்ற இந்த போற போக்கில் நடந்து போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி எளிதாக விளையாடும் தேயவாதனை தேகத்தினுடைய வாதனைகள் தேகத்திலே தேகத்தாலே நமக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள் வாதனைகள் அதனால் ஏற்படுகின்ற அகங்காரம் அபகாரம் அனைத்தையும் நீக்கி பூரணமாய் பூரணமாக தெளிந்து எல்லா ஆசைகளையும் ஒழித்து எல்லா தேகத்தாலே ஏற்படுகின்ற தீங்குகள் அகங்காரம்மர்ந்துரரூபம் மேவி ஆஸ்வரூபத்தை அறிந்து ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்து அனவரதம் உலகில் விளையாடு ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்து நீ உலகிலே இயல்பாக நடந்து கொள்வாயாக மாத ஆசையை நீக்கி மயக்கம் தரக்கூடிய நம்முடைய துயரங்களுக்கெல்லாம் காரணமாகிய ஆசையை நீக்கி பற்று அறுத்து பற்றதனை முதலில் தள்ளி பந்தகுகளை உதவி தள்ளி போய் உள் வெளியாய் சிதம்பரமாக பரவெளியாக உன்னுடைய உள்ளத்தை வைத்துக் கொள்வாயாக விளையாடுவார் வேண்டியவாறு முன்னோர்கள் சொன்ன நம்முடைய குருமார்கள் சொன்ன முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களின் குருமார்களுடைய வார்த்தைகளின்படி கேட்டு நடந்து முறையாக நடந்து நெறிமுறைப்படி நடந்து லகிலே சந்தோஷமாக மகிழ்வாக இருப்பாயாக விளையாடுவாயா 33. மூணும் ஜகத்திலே புறத்தொழிலில் ஆரம்பித்து ஜகத்திலே புறத்தொழிலில் தனி இதயத்து ஆரம்பம் சற்றுமின்றி அகத்திலே செய்யாதவனாய் புரந்தே செய்வனாகிய உலகில் விளையாடுவீரா வகுத்த அகங்காரம் போய் சித்தம் தேறி வானம் போர் நொய்தாகி மான் மாசு ஒன்று அற்று மாசு ஒன்று அற்று வெகுத்துவமா அடையாளம் அனைத்தும் இன்றி வேண்டியவாறு உலகில் விளையாடுவீரா இதெல்லாம் ரொம்ப அழுத்தமா நம்ம உலகத்திலே பிறந்தோம் உலகத்திலே குழந்தையாக பிறந்தோம் சிறு வயதிலே நாம் படிச்சிருக்கோம் சிறு வயதிலே அறிவில்லாத காரணத்தாலே கஷ்டப்பட்டோம் அஞ்ஞானத்திலே உழன்று கஷ்டப்பட்டோம் நாம் கற்றுக்கொள்ளுவருக்காக ரொம்ப சிரமப்பட்டோம் கற்றுக்கொண்டு இளமை பருவத்திலே பலவிதமான பிற சேர்க்கைகள் மாதராசி அல்லது பாலுரவாசி அதனாலே பலவிதமான துயரங்களுக்கு அப்புறம் சம்சாரத்தில் வரப்போ மனைவி மக்கள் வீடு வாசல் நிலம் சொத்து என்று செலவப்பட்டோம் இதெல்லாத்தையும் ஆரம்பத்தில் ஜனத்தில் பிறந்ததுலேருந்து நாம் ஆசை வயப்பட்டு கர்மங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறோம் தொழில் செய்யாமல் சர்மங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறோம் இப்போ அந்த நிலை ஆண்மை கர்மங்களை செய்து முடித்த நிலையிலே இதயத்து ஆரம்பம் சற்றுமின்றி இதயத்திலே நம்முடைய உள்நோக்கம் உள்நோக்கமாக நோக்கி அந்த சிந்தனைகள் ஏதும் இன்றி இதுவரைக்கும் நம்ம வளர்ந்து விட்டோம் இனிமேல் அகப்பிலே செய்யாதவனாகி வெளிப்புறங்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மனசுக்குள்ளே நம்ம வேலை செய்யல என்னப்ப என்ன அர்த்தம் வீட்டுக்காக பால் வாங்க போறோம் வீட்டுக்காக மடிகை கிடைக்கு போறோம் உழைக்கிறோம் ஆனால் இதை மனசில ஏற்றிக்கல மனதிலே எந்த விதமான விருப்பமும் வெறுப்பும் இல்லாமல் நம்முடைய கர்மங்களை கடமைகளை குடும்ப கடமைகளை வெளியில பிறத்தை நாம் கர்மங்களை செய்கிறோம் அகத்திலே அமைதியாக இருக்கிறோம் அகற்றிறந்த கர்மங்களுடைய நாம் செய்கின்ற வேலையினுடைய தாக்கம் இல்லை அதனுடைய எஃபெக்ட் இல்லை தாக்கம் இல்லாமல் அமைதியாக சாந்தமாக இருக்கிறோம் அப்போ வெளியில் வேலை செய்கிறப்ப உள்ளே எப்படின்னு நினைக்கிறோம் நம்ம நாம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறோம் வெளியில் செய்கிற வேலை மற்றவர்களுக்காக எனக்காக இல்லை அகற்றே செய்யாதவனாகி புறத்தே செய்வனாகி உள்ளுக்குள்ள மனசாக நான் என்ற வேலையை செய்யலை ஆனால் மற்றொரு பார்க்குறப்ப செய்கிறவனாக இருக்கேன் என்னட்டா நான் பிறருடைய நன்மைக்காக நான் தொழில்களை செய்கிறேன் ஆனால் என்னுடைய மனதிலே நான் தொழில்களை செய்வதை ஏற்றுக்கொள் அது என் மனசில் ஏறலை அதற்கு ஏற்படுகின்ற பயனையை நான் கருதலை அந்த கர்மங்களாலே ஏற்படுகின்ற விளைவு நான் கருதல அதனாலே எனக்கு அந்த பாதிப்பு கிடையாது வகுத்த அகங்காரம் போய் நம்முடைய நெஞ்சிலை நாம் வளர்ந்த அகங்காரம் அதுவும் போய் சித்தமும் தேரி புத்திக சித்தமும் தேரி தெளிந்து வானம் போல வெளி ஆகாசத்தை போல தூயமா தூயவதாக விரிவாக விரிவாகவும் இருக்கிற வடிவம் இல்லாதது தூய்மையானது என்ன எந்த பொருளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எந்த பொருளுக்குள்ளும் செல்லக்கூடியது காற்று எங்கே வேணாலும் போதுதான் வாயு நொய்தாகி மாசு ஒன்று அற்று வாகனத்தில் இருக்கின்ற தூய்மையைப் போல நொய்தாகி நுண்மையாகி எவிதமான களங்கம் குப்பையும் தோசும் இல்லாமல் மாசு ஒன்று அற்று வெகுத்துவமாம் அடையாளம் பெருமை வெகுத்துவம்னா பெருமையான அல்லது கௌரவம் அப்படிப்பட்ட அடையாளங்களை பற்றி பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாமல் எதுவுமின்றி அடையாளம் ஏதுமின்றி வேண்டியவாறு உலகில் விளையாடு நான் அவன் இமேன் அந்த மாதிரி ஒரு பேரு புகழ் அடையாளம் எதுவும் தேவையில்லை அதுமாரி எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நீ இயல்பாக மனது சாந்தியோடு கோசாந்தம் பெற்று அமைதியாக இருப்பாயாக அப்படின்னு ராமனுக்கு சொல்கிறார் முப்பத்தி நாலாவது கடினாரின்றி ஆசாரங்களுக்கு எழுது பின்போய் விதமான அனைத்துக்கும் சார்பை நோக்கி வேண்டியவாறு உலகில் விளையாடு புதினாக புதனாகி நிராசை தனி உள்ளே தேக்கி புறத்தில் ஆசையின் தொழில் பூண்டாம் போல அதனால் சீதளமாய் புறம் பெய்யதாகி அனவரது உலகில் விளையாடுவீரா நல்லவனாக எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் மாசுகள் இல்லாமல் இதமான மென்மையான இதமான உதாரணாய் தாராள மனத்தோடு எல்லோருக்கும் தை தாட்சியம் கருணையை காட்டக்கூடிய மனத்தோடு உதாரணாய் உதார் உதாரியாய் ஆசாரங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் கடினமாக கடைபிடிக்க வேண்டாம் ஆசாரம் என்பது என்ன நாம் வாழ்கின்ற நெறிமுறைகள் நமக்கு உள்ள கடமைகளை நமக்கு எழுந்திரிச்சு பத்து பத்துக்கு முகம் கல்விக்கு சோப்போட்டு கையெல்லாம் கழுதி வெளியில் தீபிடிக்கும் இந்த மாரி கட்டுப்பாடு இதமாக கடமைகளை செய்ய வேண்டும் ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் அதை கடுமையாக தண்டனைக்குரியதாக கருதாமல் செய்ய வேண்டும் அனைத்து அனைத்துக்கும் உண்டான சார்பை அனைத்துக்கும் உண்டான அடி அடித்தளத்தை அஸ்திவாரத்தை நோக்கி அடித்தள அனைத்திற்கும் உண்டான அஸ்திவாரம் என்ன அதிஷ்டானம் என்பது பிரம்மம் பரம்பொருள் வேண்டியவாறு அவனை நோக்கி அதனுடைய அதனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உலகிலே வாழ்வாயாக புதனாக புதனாகினா புதன்னா அறிவுக்குரிய குரு அறி அறிஞனாகி நிராசி நிராசையை ஆசிர்வதுக்கி நிராசையான மனத்தோடு நிராசி தனி உள்ளே நிராசையான மனத்தோடு உள்ளத்தைப்பறத்தை ஆசை கொண்டவனாக புறத்தை வெளி வெளியிலே தெரிகிற பொழுது நீ ஆசைகளுக்கு ஆட்பட்டு கடமை செய்கிறவனாக சாதாரண மனிதனாக காட்டிக்கொள் அதனால் உள்ளமாய் உள்ளம் சீதளமாய் உள்ளே சீதளமாகும் உள்ளே சீதளம்னா குளிர்ச்சி வெப்பமாகவும் அணுவரது உலகில் விளையாடு அன்றாடம் உலகிலே இனிமையாக அமைதியாக வாழ்வாயாக பாட்டு தந்தையாய் ஆவானும் சார்கதியும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு இது சகனானவது சகனோ புனத் சகவீரிய தேஜஸ்வி ஆச்சாரியாச்சீடராகிய நாம் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ள பயன் உள்ளதாக விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் அறிவோம் ஓம் ஸ்ரீ குரு வணங்குவான் வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துரு வன்னி ஐங்கரனை வானவரத மணியரு முகனை மாசரு கொற்ற வாழ்கிறே வானவர் முதுவன் பாலன வணங்குனற் திருநெல்லை மாதே வானவரதனா முத்திராமேச வள்ளே வணங்கி வாழ்த்திடுவான் ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியே உள்நாடு முப்பத்தி ஐந்தாவது பாடல் இவன் சுற்றன் இவன் பகைவன் இவன் நான் என்னும் இவ்வெறும் பொய் ராமானி இறையும் எண்ணேல் அவம் பற்றும் நொய்ய மனத்தவர்க்கு இவ்வாராம் அகலா சுற்றம் அறிந்தோர்க்கு ஜகம் முழுதும் அகலாச்சு இமந்து உற்ற பல கோடி பவமோகத்தால் நீ பகை உறவு என என்பர் நிமிடந்தோறும் உமந்து உற்ற மயக்க இதுவாம் பரமார்த்தத்தால் உலகெல்லாம் பகையாகும் உறவாகும் உறவும் ஆகும் இது முப்பத்தஞ்சாவது பாட்டு மனிதர்களை வேண்டியவன் வேண்டாதவன் பகைவன் நண்பன் என்கிற பிரித்து பேதப்படுத்தி பார்க்காதே இவன் அவன் என்றும் பேதப்படுத்தி பார்க்காதே நான் என்பது அகம்பாகும் இவன் என்பது எண்ணிலிருந்து வேறுபட்டவன் என்ற எண்ணம் தவறானது அப்படி வேறுபடுத்தி பார்க்காதே இவையெல்லாமே போய் இவையெல்லாம் மாற்றங்கள் கற்பனை தோற்றங்கள் எந்த உறவும் உண்மையானதல்ல எல்லா உறவுகளும் நிரந்தரமானதல்ல அதனாலே இவையெல்லாம் மாயல் தோற்றங்கள் அதனாலே நீ கன நேரம் கூட இவற்றையெல்லாம் மனதில் பதித்துக் கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது அவம் பற்றும் அப்படி பற்றினையானால் உன்னை பாவங்கள் பற்றும் துன்பங்கள் பற்றும் நொய்ய மனத்தவர்க்கு இவ்வாறு ஆகும் உண்மையான மெலிந்து போன மனத்தையுடையவர்களுக்கு இவ்வாறு அவன் இவன் பகைவன் நண்பன் என்கிற எண்ணங்கள் தோன்றும் அதனாலே அவர்கள் சிரமப்படுவார்கள் உறுதி இல்லாதவனுக்குத்தான் இதெல்லாம் தோன்றும் அறிந்தோர்க்கு அறிந்து எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்த மேலோனவர்களுக்கு மேலானவர்களுக்கு இந்த உலகம் முழுதுமே வரவு உலகம் முழுதும் சுற்றம் எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் உறவினர்கள் இதுதான் உண்மையை எல்லோரும் ஒன்று நான் மீ என்பது தேவைப்பட இல்லாத பேதம் அதனாலே ஜகம் முழுதும் சுற்றம் அகலான் சுற்றம் விளையாத சுற்றம் நிபந்த பல கோடி பவ இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை ஏற்காமல் ஒதுக்கி தாண்டி பல கோடி ஜீவர்கள் பவ மோகத்தாலே மோகத்தாலே சம்சார குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும் என்கிற மோகத்தாலே ஆசையாலே மயக்கத்தாலே அழிந்திருக்கின்றனர் பவம் என்பது கூடியது பவம் மோகத்தாலே கணக்கில் அடங்காதவர்கள் இறந்திருக்கிறார்கள் நல்ல நிலை அடையவில்லை நீ பகை நீ உறவு என்பர் நிபுணந்தோறும் நிமிஷத்துக்கு எப்பவுமே யாரையும் மதிப்பதில்லை நீ உறவு நீ எனக்கு வேண்டியமே நீ எனக்கு பகைவன் இன்று நிமிஷம் உறவாக இருக்கிற நான் அடுத்த நிமிஷம் பகைவனாக மாறி விடுவான் நடக்கும் எப்போ நம்முடைய மனத்திலே உறுதி இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல் திடம் இருந்தால் அப்படி இல்லாமல் நீ பகை நீ உறவு என்ற நிமிடந்தோறும் மாறி மாறி பேசக்கூடிய ஜீவர்களாக இருக்காரு உவந்து உற்ற மயக்கம் இது இந்த மயக்கம் வந்து நாமே விரும்பி பெற்றுக்கொண்ட மயக்கம் என் பேரிலே ஆசை என் பேரிலே காதல் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய தாய் தந்தை என்று நாம ஏற்றி உவந்து ஏற்றுக்கொண்ட மயக்கம் விரும்பி விரும்பி ஏற்றுக்கொண்ட பாறங்கள் சுமைகள் அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் நீக்கிவிடும் எப்படியும் எப்படி பண்ண முடியும் பரமார்த்த சிந்தனையினாலே நான் தேகமல்ல நான் என்பது என்னுடைய ஆன்மஸ்வரூபம் நான் என்பது ஆன்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் எல்லோரும் ஆன்ம ஆன்மாக்களே எல்லோரும் ஆன்மஸ்வரூபங்களே என்று எண்ணி பார்க்கிற பொழுது பேதங்கள் கிடையாது பிரிவினைகள் கிடையாது உலகெல்லாம் பகையும் ஆகும் உறவும் ஆகும் உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் உறவர்கள் உறவுக்காரர்கள் ஒரு சமயத்தில் காலங்கடந்த சமயத்தில் பகையாகவும் ஆகலாம் அதனாலே நீ யாரையும் பிரித்து பார்க்காதே பிரித்து பார்த்து பேதப்படுத்தாதே என்று சொல்லுகிறார் இதுவரைக்கும் வசித்தர் புண்ணிய பாவனனுடைய குரலாக புண்ணியபவனுடைய பேச்சாக சொல்லிக் கொண்டு வந்தார் இப்பொழுதுதான் அவர்களை பற்றிய உண்மையான சரித்திரத்தை சொல்ல போகிறார் முப்பத்தி ஆறாவது பாடல முப்பத்தி ஆறு இது பொருட்டால் இதிகாசம் ஒன்று கேள் இது பொருட்டால் இதிகாசம் ஒன்று கேள் பண்டு இயைந்து கங்கையில் கரையில் இருடி மயிந்தார் பண்டு இயந்து கங்கையின் கரையில் இருடி மயந்த அகுதமேய மகேந்திரகிரியில் வாழ்வோர் அருந்தவத்தோர் தீர்க்கதவன் அழிக்க வந்தோர் சதுர்மறைதேர் புண்ணியபாவன் என்று தந்தையோடு கங்கையிலே தவஞ்சை காலத்தில் தவஞ்சை நாளிலே பொதுவரச் செய்ய பொதுவரை செய்த தவ பயனால் காலம் முற்றி புண்ணிய பாவனம் போதம் பெற்றான் இப்போ நான் சொன்ன தத்துவங்களையெல்லாம் உனக்கு முழுமையாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாறு சொல்லுகிறேன் இதிகாசம்னா புராணம் புராணம் என்பது பழைய கதைகள் பழைய வரலாறுகள் இதிகாசம் என்பதும் பழைய வரலாறு நம்ம நாட்டில் ரெண்டு இதிகாசம் சொல்லுவோம் ஒன்று மகாபாரதம் இன்னொன்று கம்ப ராமாயணம் சாரி ராமாயணம் ராமாயணம் நிறைய பேராக எழுதப்பட்டது வால்மீகி கம்பர் துளசிதாசர் நிறைய காவியங்கள் ஆனால் அடிப்படை வால்மீகி கம்ப ரெண்டு ஒன்று மகாபாரதம் இன்னொன்று இராமாயணம் இந்த ரெண்டு இதிகாசங்களும் பாரத நாட்டிலே இந்து தேசத்திலே மேன்மையானவை அப்படிப்பட்ட பெருமையான ஒரு வரலாறை சொல்லுகிறேன் என்ன வரலாறு பழைய காலத்திலே கங்கை கரையிலே இயல்பாக வாழ்ந்து தவம் செய்து கொண்டிருந்த இரடி மைந்தர் இருடினா ரிஷி ரிஷி மைந்தன் நம்ம தமிழ்ல ரிஷின்னு எழுதுற ஈரடின்னு எழுதுறாங்க அதுல மகேந்திர கிரி அதுல ஒப்பிய பெற்ற ஈடு இல்லாத பெருமை பொருந்திய மகேந்திர மலை இதே மகேந்திர மதை என்பது இமயமலைக்கு பழைய காலத்து பேர் மகேந்திர கிரியில் வாழ்வோர் அருந்தவர்த்தவர் மிக பெரிய அருமையான தவங்களை பெற்றவர் பல பல ஆண்டுகள் நூறாண்டுகள் தவம் செய்து வாழ்ந்தவர் அவர் தீர்க்கதவன் என்று நாமமுடையவர் தீர்க்கதவன் என்கின்ற ரிஷி மைந்தர் ரிஷி என்பவர் தீர்க்கதவன் என்ற ரிஷி அடிக்க இரண்டு பேர் பிறந்தார்கள் அடிக்க வந்தவர் சதுர்ம பிறந்தார்கள் அவர்கள் நான்குகளையும் சதுர்மறை நான்கு மறைகள் நான்கு மறைகளையும் கற்று தேர்ந்தவர்கள் புண்ணிய பாவனர் என்று வளர்ந்தார் புண்ணிய பாவனர் என்ற பெயரோடு திருக்கதவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்தார்கள் எங்கே கங்கையின் கங்கை கடையிலே கங்கை தவம் செய் நாளில் பொது பொதுவரச் செய்த தவப்பயனால் மேன்மையாக நல்ல ஆழ்ந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்த தவத்தின் பயனாலே காலம் முற்றி புண்ணியன் பாவனம் போதம் பெற்ற அவர்கள் தந்தையுடைய போதனையினாலே தந்தை தந்தையை குருவாக கொண்டு கற்ற ஞானத்தாலே அவர்கள் ஞானிகளானார்கள் போதம் பெற்றார்கள் போதம் என்பது ஞானம் ஞானம் பெற்றார்கள் இது முப்பத்தி பாட்டு முப்பத்தி பாட்டு அங்கு அவன் பின்னவன் பாவனன் பால் அறிகுடைமை பாதியளவு அதனாலே அவன் அங்கு அவன் பின்னவன் பாவனன் பால் அறிவுடைவில் பாதியளவு அதனாலே செங்கதிரோன் உதிப்பதன்மன் அருணன் தோன்ற செங்கமல கிண்கிழிவாய் செய்வதொற்று துங்க அறியாமையும் துங்க அறியாமையும் தூளா எந்திரம் போல துவண்டு நின்றான் பூங்குதவம் இப்ப முப்பத்தி ஏழாவது பாடல முதல் பாட்டுல என்ன சொன்னாங்க புண்ணிய பாவனன் என்று இரண்டு செல்வங்கள் பிறந்தன ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் காலத்தில் வண்ணம் பருவங்கள் மாறி மாறி ஒரு பருவங்கள் வளர்கின்ற காலத்திலே வளர்ந்து கற்று ஞானிகளாக ஞானமுடையவர்கள் ஆனார்கள் போதம் பெற்றவர்கள் ஆனார்கள் அப்படின்னு முதல் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அங்கு அவன் பின்னவன் மூத்தவன் புண்ணியம் அவனுடைய பின்னவன் பாவன அங்கு அவன் பின்னவன் அப்படி புண்ணியனுடைய தம்பியாகிய பாவனன் அவன் பால அவனத்திலே அடை பாதி அளவே புத்தி அண்ணன் பெற்ற ஞானத்திலே பாதி பெற்றான் பாதி அளவே அறிவு அறிவுடைமை பாதி எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் செங்கதிலும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க காலையில் அஞ்சே முக்கால் அஞ்சரிக்கு எழுந்திரிச்சு சூரியன் உதுக்க ஆரம்பிக்க ஆறு ஆறு அஞ்சு ஆறு பத்துக்கு முழுமையாக வெளியில் முதுக்க ஆரம்பிக்கிறப்ப செவ்வாயும் தோன்றும் செவ்வாயும் தோன்றி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வாரப்போ அந்த இடத்துல கருமையும் தோன்றும் இருட்டும் இருக்கும் அதைத்தான் காலை புலர்வதன் ஒன்று சொல்கிறாங்க காலை விடிகிறதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் இருட்டு இருட்டும் ஒடியும் கலந்த நிலை அப்படி இதே உதாரண சோழன் அவனுக்கு அறிவும் அறியாமையும் ஞானமும் அஞ்ஞானமும் கலந்த நிலையிலே இருந்தான் பாவனன் செங்கதன் உதிப்பதன் முன் அருணற்ோன்ற செங்கமல கிண்கிணியாய் செங்கமலம் என்பது தாமரைவனுடைய நிலையைப் போல கிண்கிணியாக இருந்தான் கிண்கிணியாய் கிண்கிணிவாய் செய்வது ஒத்த இருட்டும் பகலும் இருட்டும் ஒளியும் கலந்த நிலையிலே துங்க அறியாமையும் நிறைந்த அறியாமையும் மெய் வீடும் உண்மையான ஞானத்தை பெற்ற தன்மையும் வீடு பெற பெற்ற தன்மையும் மெய் வீடும் ஞானமும் இன்றி தோளாத எந்திரம் பயன்படாத தோளாதன்னா தொலைக்காதன்னு அர்த்தம் தோளாத இருந்திரம்னா அது சரியாக பொருத்தி பயன்படுத்து நம்ம எந்த எந்த இடத்தை என்ன சொல்கிறோம் இன்ஸ்டால் பண்ணுறோன்றோம் எதையுமே பதிக்க வேண்டும் அதற்கு வேலைகள் தொடங்குவதற்குள்ள வேலைகளை முன் வேலைகளை செய்ய வேண்டும் நட்டு பொருட்டை மாட்டி ஸ்ட்ராங்காக மாட்டி பெல்ட் மாட்டணுமா பெல்ட்டை மாட்டி மோட்ரு ஓடுறதுக்கு தகுந்த வேலையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றாணும் அப்படி தோளா எந்திரம் போல இந்த ஏற்பாடுகளை செய்யாமல் பயன்படாத எந்திரம் போல துவண்டு நின்றான் கலங்கி போய் நின்றான் பொங்கு தவர்த்தி பொங்கு தீர்க்கதவன் என்னும் தந்தை போகத்தில் இச்சை எல்லாம் குந்தி தீர்த்தான் பொங்குகின்ற தவத்தினுடைய மிக்க அரிய தவங்களுடைய செல்வம் ஒழிக்கின்ற தவங்களை உடைய தீர்க்கதவன் என்கிற தந்தையினுடைய போதல் போகத்தில் தந்தையினுடைய அருளாலே அவன் இச்சை கொண்டு அறிவை ஒதுக்கிவிட்டான் புந்தி சீர்ந்தான் அறிவை ஒதுக்கிவிட்டான் இது பாவனனுடைய நிலை 38 முப்பத்தி எட்டு திரிக்கதவனும் அவருடைய ரிஷி பத்தினியாகிய மனைவியும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி காலமே காரணமாய் குடும்ப வாழ்வில் காதல் ஒழித்து அறச்செறிந்த காயந்தன் சாலமிகு தொழிற்பறவைக்கு இடமா கூட்டை சானவியின் கரை வரையில் தானே தீர்ந்தான் கோரி ஒரு சுமை சுமப்பான் குறித்த எல்லை கொண்டு போய் போடுவபோல் குரம்பை போட்டு குரம்பை போட்டு மா பற்று ஒன்று பூவின் நாற்றம் போல் வானுரல் போல் பரமபத வாழ்வு பெற்றான் இது அவருடைய இருவருடைய தந்தையாகிய தீர்க்கதவன் தன்னுடைய உடலை நீட்டான் உயிர் நீத்தான் உடலை விளக்கிவிட்டான் உயிர் ஆன்மா என்பது சாஸ்வதம் எப்பொழுதும் அடையாது ஆன்மா அடுத்த பிறவிக்கு அடுத்த உடலுக்காக சச்சரோகத்துக்கு போய்விடும் இப்போ என்ன சொல்றது காலம் காரணமாக வயசு காரணமாக காலம் கடந்து விட்டது காரணத்தினாலே வயசு ஆக ஆக எதிலுமே ஒரு பிடிப்பு குறையும் ஒரு விருப்பம் குறையும் தீர்க்கதவனுக்கு தன்னுடைய வம்சா கம்சார வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே உலகாயுத வாழ்க்கையிலே தான் கண்ட இன்ப துன்பங்களை எண்ணி பார்த்து அதிலே பிரியம் குறைய ஆரம்பித்தது காலமே காரணமாய் குடும்ப வாழ்வில் காதல் ஒழித்து குடும்ப வாழ்க்கையிலே ஆசை குடும்ப வாழ்க்கையிலே விருப்பம் எல்லாவற்றையும் ஒழித்து அறவே ஒதுக்கி செறித்த காயம் தண்ணே அறச்செறிந்த காயம் தண்ணே இது என்ன அறச்செறிந்த காயம் வயசாக வயசாக என்ன உடம்பு தளர்ச்சி அடையும் சுருங்க சுருங்க வரும் நரைவரும் சுருக்கம் வரும் திரை வரும் எல்லாம் வரும் ஆனால் தபசியெடுக்கும் தவம் இருந்தும் உடலை தவத்திலே ஆழ்த்தி சதா சர்வகாலமும் உடலை பற்றிய எண்ணம் இல்லாமல் அதனை என்கிற ஆசையும் இல்லாமல் தவத்திலே ஆழ்ந்தவர்களுக்கு இயற்கையாக உடல் இறுகிவிடம் வைரம்பாய்ச்சிய போல வஜ்ராயுதம் போல இறுகிவிடும் அது நம்ம ஒரு இதில் சொல்லியிருக்கோம் அரைக்கியாக இருந்தவள் பருத்து பெரிய உருவமாக அறக்கியாக இருந்தவள் தவம் செய்ய தொடங்கிய உடனேயே தவத்தினுடைய கடுமையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக மெலிந்து குண்டூசி போல அவளுக்கு பேர் என்ன சுகூசின்னு சொன்னோம் சுனா சுகம் தரக்கூடிய ஊசி நம்ம தையலுக்கு உபயோகப்படுத்துகிற ஊசி மாதிரி மெலிந்து விட்டால் மெலிந்தான அர்த்தம் தன்னுடைய குண உறுப்பில் உள்ள வேண்டாத பாகங்களையெல்லாம் உதறி அதாவது நம்ம உடம்பில் எப்படி பருமன் வேண்டாத சதைகள் இருக்குன்னு அர்த்தம் அந்த சதைகள் அவற்றையெல்லாம் வேண்டாத பாகங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி அறச்செறிந்த அறத்தாலே செறிந்த திடம்பட்ட உடலை மீட்டான் அறச்செறிந்த காயம் தன்னை சாதம் மிக தொழில் பறவைக்கு இடமாங்குட்டேன் தொழில் செய்வதற்காக நம்ம உடம்பெதுக்காக ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து நாம் வாழ்ந்து தீர்க்க வேண்டும் நம்ம சொல்றோம் மூன்று விதமான வினைகள் என்ன அது இப்பொழுது அன்றைக்கு செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நல்வினை தீவினை உருவாகும் அதுபோக நம்முடைய முற்காலத்தில் முற்பிறவீரை சேர்த்தவை சேர்த்து வைக்கப்படும் அதனால் மூன்று விதமான தீவினைகள் நல்வினைகள் சேரும் அப்படிப்பட்ட தீவினைகள் நல்வினைகள் எல்லாத்தையும் சேர்ப்பது சேர்த்து நல்வினைகளை அதிகமாக செய்து புண்ணியத்தை அதிகமாக பெற்று அதன் மூலமாக உள்ளம் தெளிந்து நம்முடைய கர்ம உள்ளம் தெளிந்து அதற்கு பின்னாடி குருவினுடைய அருளாலே வேதாந்த சாஸ்திரங்களை கற்று நல்ல செயல்களை செய்து நல்ல சாஸ்திரங்களை கற்று போதம் பெறுவது அப்படி சால மிகு தொழில் பறவைக்கு இந்த தொழிலை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூண்டு இது எலும்புக்கூடு இடமாம் கூட்டை அப்படிப்பட்ட எலும்புக்கூடு தொழில் செய்வதற்காக பரம்பொருளாலே படைக்கப்பட்ட எலும்பு கூட்டை நீட்டான் இங்கே நீட்டான் ஜானவியின் ஜானவிங்கிறது கங்கைக்கு மறுபே ஜானவியின் கரையைத்தானே நீட்டான் எப்படி ஒரு நம்ம கோரி ஒரு சுமையை சுமைப்பான் குறித்த எல்லை கொண்டு போய் போடும் போடுவ போல் இப்போ நம்ம ஒரு கூதுக்காரனை ஏற்பாடு பண்ணுறோம் நம்ம கொண்டு வந்திருக்க சாமான் நம்மளை தூக்க முடியலை முழுமையாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் மீது என்ன ஒரு கூலிக்காரன் கூப்பிட்டு என்ன இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிடுறான் அவன் நம்மளோட கூட வந்து நம்ம சொன்ன இடத்துல அவன் இறக்கி வச்சுட்டு போயிடுவேன் அதை போல பரம்பொருள் எந்த இடத்துல எந்த காலத்தில் உயிரை நீக்க வேண்டும் என்கிற கட்டளையின் கால நிர்ணயத்தின் கேட்பார் கூலிக்காரையும் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்ததை போல பரம்பரட்ட கட்டளையின்படியாக தன்னுடைய உயிரை நீத்தான் உடலை நீத்தான் உடலை நீக்கும் குரம்பை போட்டு குரம்பைங்கிறது எலும்பு கூடும் மாதூரு பற்று ஒன்றிய இன்றியது இப்ப அவனுடைய அவனுடைய உடல் இறந்து விட்டது அவனுடைய ஆன்மாவில் எந்த விதமான கலங்கமும் இல்லை ஆசையும் இல்லை மாலும் இல்லை கலங்கம் இல்லை தூசி இல்லை எந்த விதமான சிந்தனையும் இல்லை பற்றும் இல்லை அப்படிப்பட்ட ஆன்மா பூவின் நாற்றத்தைப் போல பூவின் நாற்றம் என்ன ஆகாய வாயுகளை கலந்துரும் அதே போல அந்த வன் பான போய் சேர்ந்தான் சச்சியலோகத்தில் போய் சேர்ந்து விட்டான் வாழ்வு பெற்றான் இது முப்பத்தி எட்டாவது பாட்டு தொழில் இன்றி காட்சி என்னும் துன்பம் இன்றி தொல் அறிவு தோன்றிட தோன்றியிடமாம் சுரூபம் பெற்ற அறிவியல் முனி இரட்டதுமே அவன் தன் பன்னி அம்புய நின்று அகல் அழிபோல் அங்கம் விட்டாள் விழிகள் நிகர்த்தாய் தந்தை இறப்பக்கண்டு கண்டு செய்ய வேண்டிய கிரியை விதியைச் செய்வான் வழிபடு புண்ணியன் முயன்றான் பாவன் என்னும் வருத்தம் எனும் கடற்புகுந்து மயங்கருற்றான் இது முப்பத்தி ஒன்பதாவது பாட்டு தொழில் செய்ய வேண்டாத காலத்தில் கர்மங்களை செய்து முடித்த பின்னாடி கர்மங்கள் கிடையாது கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம் அப்படி தொழில் இல்லா காட்சி துன்பம் இன்றி தொழிலும் இன்றி துன்பம் என்று எல்லாவற்றையும் தொல் அறிவு தோன்றிய இடமாம் அறிவு தோன்றக்கூடிய இடம் தோன்றுவதும் ஒடுங்குவதும் முறையில்தான் அது பிரம்மம் தோன்றியிடமாம் சுரூபம் பெற்ற அந்த அழிவில்லாத முனிவன் என்ற அவனுக்கு கிடையாது அவன் ஆன்மஸ்வரூபம் அடைந்து விட்டான் அவன் பரமனடி சேர்ந்து விட்டான் பரம்பொருளோடு இணைந்து விட்டான் ஐக்கியமாகி விட்டான் அதனாலே அவனுக்கு பிறப்பிறப்பு கிடையாது அழிவு இல்லாதவன் அந்த முனி இறத்தலுமே அவனுடைய மனைவி இத்தனை கா காலம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்வாழ்க்கையிலே இணைந்து நடத்தி கொண்டு வந்த மனைவி அம்பு எம் நின்று அகர் வி அடிபோல் மலரிலிருந்து மகருந்தத்தை சாப்பிட்ட வண்டு எப்படி மலரை விட்டு பறந்து ஓடுமோ அதே அவளும் தன்னுடைய உயிரை விட்டாள் அப்படி அங்கம் விட்டால் அவருடைய உடலை விட்டுவிட்டால் அப்படி கண்புகள் போன்ற இரண்டு கண்கள் போன்ற தாய் தந்தையர்கள் இருவரும் இறந்த உடனே ஒத்த விழிகள் நிகர் தாய் தந்தை இறப்ப கண்டு இறந்ததை பார்த்து மேற் செய்ய வேண்டிய கிரியைகள் இறந்து விட்டார்கள் அவர்கள் திரும்ப உரப்போறது இல்ல அதனாலே இறந்தவர்களுக்கு அவர்கள் அமைதியடைய ஆன்மார் சாந்தியடைய செய்ய வேண்டிய கிரியைகளை சாமக்கிரியிலே ஈமக்கிரியை செய்ய தொடங்கினார் புண்ணியன் என்கிற மூத்தவன் செய்ய வேண்டிய கிரீவிகளை விதியை செய்வான் முறைப்படி வேத முறைப்படி வேதம் சொல்லிய வழியாக ஈமக்கிரியை செய்தான் வழிபடு புண்ணியன் செய்து அவர்களை வழிபட்டான் இன்னொன்று வழிபடத் தகுந்த எல்லோராலும் வழிபடத் தகுந்த புண்ணியன் தந்தை தாயுடைய தாய் தந்தையுடைய ஈமக்கீடு செய்வதற்கு முயன்றான் ஏற்பாடு செய்தான் செய்வதற்கு தயாரானான் ஆனால் பாவன் பாவனன் தம்பி ஆகிய பாவனன் வருத்தம் என்னும் கடலில் புகுந்து மயங்கள் உற்றான் தாய் தந்தையை இழந்த தன்னுடைய இழப்பில் தாங்க மாட்டாமல் தாயந்திரி இழந்த இழப்பில் தாங்க மாட்டாமல் வருந்தி கவலையுற்று மயக்கப்படலாம் இது முப்பத்தி பாட்டு நாற்பதாவது பாட்டு அண்ணே அன்னே என்னும் என்ன இன்ற ஐயா ஐயா என்றும் அந்த அந்த என்னே எனும் ஆற்றானாகி எரிமிதித்தான் போல காலும் எங்கும் ஓடும் தன் ஏ தன் நேர் முன்னவரை நோக்கித் தேரான் தம்பி மிகத் தளர்வுற்றான் தளரா முன்னோ மின்னோரும் உடற்கு இரத்தல் இதுவே என்று முன்னோரும் உடல் உடற்கு இரத்தல் இயவே என்று வேறொன்று நினையாமல் விதியே செய்தான் இது நாற்பதாவது பாட்டம் தம்பி என்ன ஒண்ண அவனாலே துக்கம் தாங்க முடியவில்லை தாய் தந்தைய இருவர் ஒரு சேர இழந்து விட்டார்கள் அண்ணனைப் போல தாங்கி கொண்டு அடுத்த காரியத்தை செய்யவனுங்கிற நினைப்பு அவனுக்கு தோன்றவில்லை அவன் அவ்வளவு உறுதி இல்லாதவன் அவ்வளவு அறிவு இல்லாதவன் நம்ம முன்னாடியே சொல்லிட்ட பாதி அறிவு உள்ளவன் அதனால் அவன் அம்மா அம்மா அண்ணையே அண்ணையே அப்பனையே தாயே தந்தையே தாயே தந்தி என்று மறை நெறிகள் முடித்ததன் பின் சோகத்தாலே வாய்மூடா இளவரசனை வந்து சார்ந்து நிறை அறிவாம் புண்ணியன் பாவனனை நோக்கி நெஞ்சளிக்கும் துயரம் வைந்தா நீட்டல் என்னே பொறை மிகுதி நின் பிதா நின்னது அன்னையுடன் பொருந்தி உளபதத்தின் பொலிவை கேடாய் குறைவு நிறைவு இலாது இன்றும் தனதாய் தானாய் கோதிலதாம்பேடனும் பெயர் இது நாற்பத்தி ஓராது பாட்டு வேத முறைப்படி வேதத்திலே சொல்லி இருக்கின்ற அனைத்து சடங்குகளையும் செய்து ஈமக்கிரியைகளை செய்து முடித்து அதன் பின்னாடி வாயு மூடாமல் அழுது கொண்டிருக்கிற தன் இளைய இளையவனை பார்த்து சோகத்தாலே வருத்தாலே வாயு மூடாமல் அழுது கொண்டிருக்கின்ற தன்னுடைய இளையவனை பார்த்து நிறைந்த அறிவை கொண்ட புண்ணியனான மூத்தவன் தம்பிக்கு தம்பியை வந்து சார்ந்து உட்கார்ந்து அவனை அணைத்து கொண்டு நோக்கி நெஞ்சளிக்கும் துயரம் கூப்படுதுகோதரன் எப்பவும் தந்தைக்கு ஒப்பாவான் சொல்லுகிறது பொறுத்த மட்டிலே தந்தையை இழந்தவன் தன்னுடைய தம்பிக்கு தானே தந்தையாக இருந்து அவனை சரிப்படுத்தி அவனை முறையாக வாழ் வைத்து அவனை உயரச் செய்ய வேண்டிய கடமை உடையவன் அதனாலே மைண்டன் என்று அழைக்கின்றான் நெஞ்சத்தை அடித்து விடக்கூடிய துயர கொண்டு கதறி அழுகிறாயே நீட்டல் கதறி அழுகிறாயே காரணம் என்ன பொறிய மிகு நின் பாத நின் பிதா பொறுமையாக அனைத்து செயல்களையும் முறையாக செய்து கடமைகளின் முறையாக நிர்ணயிக்கப்பட்ட பரமபதத்தை சேர்ந்திருக்கிறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருந்தாது நின் பிதா எல்லா வகையாலும் சிறந்த குணங்களையும் அதீத தவ பலன்களையும் நெறிமுறைப்படி வாழ்ந்த பெருமையாக காலங்காலமாக வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து பொருந்தி இருந்தார்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பொருந்தி இருந்தார்கள் பின்னர் தாங்கள் அடைய வேண்டிய நிர்ணயிக்கப்பட்ட எல்லோரும் அடைய வேண்டிய பாதார விந்தம் பரமானுடைய பாதார விந்தம் பிரம்மத்தினுடைய பாதார விந்தத்திலே போய் சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்திருக்கின்ற இடத்தினுடைய ஸ்தன ஸ்தானத்தினுடைய பெருமையை சொல்லுகிறேன் கேள் குறைவு நிறைவு இல்லாதது அதிலே குறையும் இல்லை நிறையும் இல்லை ஏற்றம் இல்லை தாழ்வு இல்லை தனதாய் தன்னுடையதாக என்றைக்கும் மாறாத தன்னுடையதாக கோது இல்லாததால் குற்றமே இல்லாத அந்த இடத்திற்கு மோட்சம் வீடு பேர் என்ற பெயர் உண்டு அந்த இடத்திலே தான் நம்முடைய தாயும் தந்தையும் போய் சேர்ந்திருக்கிறார்கள் வருத்தப்படாதே அவர்கள் அடைய வேண்டிய பரமபதத்தை அடைந்திருக்கிறார்கள் எனவே நாம் வருத்தப்பட தேவையில்லை என்று சமாதான் சொன்னார் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு தொடர்ந்து சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் என்று அறைய சொல்லப்படுகின்ற வீடு பற்றி வீடு பேரை பற்றி சொல்லுகிறார் அனைவருக்கும் மேகும் இடம் அனைவருக்கும் மேகும் இடமாகும் அறிஞருக்கு மெய் உருவம் அதுவே ஆகும் தனை அகலா அப்பதத்தில் வாழும் தாதேதனை நோக்கி தளரும் தகவோ தம்பி எல்லா ஞானிகளும் எல்லா ஜீவன் முக்தர்களும் எல்லா அறிஞர்களும் நல்லவர்களும் சேர வேண்டிய பரமபதத்திலே நம்முடைய தந்தை சேர்ந்திருக்கிறார் அனைவருக்கும் மேலும் இடம் அனைவரும் சென்று அடைய வேண்டிய இறுதியாக சென்று அடைய வேண்டிய நல்ல இடம் நல்ல ஸ்தானம் அதை நம்முடைய தந்தை அடைந்திருக்கிறார் அறிஞர்களுக்கு ஞானம் பெற்றவர்களுக்கு ஞானத்தின் உருவாக இருக்கின்ற அந்த இடம் ஞானத்தின் சொரூபமாக இருக்கின்ற பிரம்மத்தை ஐக்கியமாகி இருக்கிறார்கள் எதற்காகவும் தான் தனது என்கிற எண்ணம் மேவாமல் தான் என்பது ஆன்மஸ்வரூபம் என்று தனையகலா அவை அப்பதற்கு தன் அந்த தன்மையை விடாத அந்த பதத்திலே பரமபதத்திலே வாழும் தாதையனை நோக்கி வாழ வாழ்பு வாழ்வதற்காக சென்றிருந்த சென்றிருக்கின்ற நம்முடைய தாதை தந்தையை பற்றி நீ தளருவது நியாயமில்லை தகவற்ற அவர் சேரவண்டி இடத்திலே முறைப்படி வாழ்ந்து முறைப்படி சேரவண்டி இடத்திலே சேர்ந்து விட்டார் பரம மதத்தை அடைந்து விட்டார் இதற்காக நீ வருத்தப்பட தேவையில் வருந்தியும் பிரயோஜனம் இல்லை துணை புனை புனல் எய்தும் பள்ளத் தொகுதி போல் பிறவி தூரும் போன வனையுற நின் தாய் தந்தைக்கு இலக்கணம் உண்டோ இலக்கம் உண்டோ மனை சுற்றம் ஒரு மட்டும் உண்டோ ஒரு ஆறு மேடு பள்ளங்கள் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் அதுதான் ஒரு நீரினுடைய இயல்பு நீரோட்டமாக அப்படின்னு சொன்னால் நீரு எந்த திசையிலே எந்த திசையிலே பள்ளம் இருக்கிறதோ அதாவது நம்ம சிரோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா எந்த இடம் தாழ்ந்து இருக்கிறதோ அதை நோக்கிச் செல்வது ஆற்றினுடைய இயல்பு அது நீரோட்டம் நீரோட்டம் போல அப்படின்னு இயல்பாக எழுதுகிறான் இயல்பாக பேசுகிறான்னா நீரோட்டம் போல துணை புனலின் ஓட்டத்துல அந்த சம்சார சாகனத்தில் உழன்று தவித்த நம்முடைய தந்தையின் தாயும் இப்பொழுது அதிலிருந்து விலகி தொடர்பாய்ப்போன வனை இரம் நின் தாய் சந்தைக்கு அதிலிருந்து விலகி சேர வேண்டிய இடத்தை நல்ல சிறப்பான இடத்தை சேர்ந்து தாய்க்குண்டோ வேறு எந்த விதமான நோக்கம் இல்லை அவர்களுக்கு வேறு இலக்கம் இல்லை அவர்கள் இலக்கிய அடைந்து விட்டார்கள் மனை மக்கள் சுற்றும் ஒரு மட்டுமாம் அவர்களுக்கு இனிமேல் தான் தனது தனது தனது செல்வ தாய் மகன் மனைவி எந்த விதமான சுற்றமும் இனிமேல் கிடையாது அவர்கள் சுற்றத்தை எல்லாம் நீக்கி விட்டு அவர்கள் புறம பதற்றி அடைந்து விட்டார்கள் நீ வருந்தாதே நீ வருந்து பிரயோஜனம் இல்லை அது உனக்கு தகவல் அல்ல தகுதிக்கு நீ தபசியினுடைய பயிராக பிறந்து நீயும் தவம் செய்து ஞானத்தை பெற்றவான் ஞானத்தை அடைய முயல்பவன் நீ இதை போல இறந்தவர்களுக்காக தனது உறுதியான இடத்தை அடைந்ததற்கு வருத்த கூடாது வருந்துவது முறையல்ல உனக்கும் முறை அல்லது நெறிக்கும் முறை அல்லது பாடல் பருவங்கள் தோறும் பெரிய வணங்கில் காய்க்கும் பலங்கள் போல் பவங்கள் தோறும் பரந்த சுற்றம் பருவங்கள் தோறும் பெரிய வனத்தில் காய்க்கும் பலங்கள் போல் பவங்கள் தோறும் பரந்த சுற்றம் கருதுங்கால் அவருக்கு இறங்க வேண்டிய கற்பம் அளவு அலறினம் கரை உண்டாமோ இது முதல் இரண்டு வரி இதுல என்ன சொல்ற ஒவ்வொரு பருவங்களையும் அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற நமக்கு தெரியும் மாம்பழம் வந்து பங்குமுனி சித்திரை வைகாசியில் தான் கிடைக்கும் மற்ற கிடைக்காது அதேமாதிரி சர்க்கரை வள்ளிகளுக்கு மார்கழி தை மாசியில் தான் கிடைக்கும் கருப்பு இன்னும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பருவம் உண்டு அந்தந்த பருவங்களிலே அந்தந்த மரங்களிலே அந்தந்த செடிகளிலே பலவிதமான பழங்கள் பழங்கள் பழங்கள்னால் பானா லானா அதுவும் பழங்கள்னு அர்த்தம் அப்படி நிறைய பழங்கள் தோன்றினாலும் அவை அடிவது தெற்கை அதே போல நம்முடைய ஒவ்வொரு பிறப்பிலும் பபங்கள் தோறும் ஒவ்வொரு பிறப்பிறப்பிலும் பலவிதமான சுற்றங்களை நாம் அடைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு தாய் தந்தை ஒரு அண்ணன் தம்பி அக்காலங்கச்சி அப்புறம் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியார் எல்லா சுற்றங்களையும் நாம் அடைந்திருக்கிறோம் அப்படி பகங்கள் தோறும் பரந்த சுற்றம் நிறைந்து விரிந்த சுற்றங்கள் நிறைந்திருந்த சுற்றங்கள் எண்ணிக்கையிலே நிறைந்தது அப்படிப்பட்ட சுற்றங்களை கருங்கால் இறந்த அளவுக்கு இறந்து போன அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சுற்றத்தார்கள் எல்லோரும் பிறந்தார்கள் ஒரு காலகட்டத்திலே வயது இருந்த நேரத்தில் இறந்தார்கள் அவருக்கு இறங்க வேண்டி அவருக்கு அழுகுதென்றால் ஒரு கற்பம்னா ஒரு நம்ம சொல்ற கலிகாலம் கலியுகம் திருகாயுகம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு யுகங்கள் ஒரு கற்பம் அப்படி ஒவ்வொரு கற்பு நாம் அழுக வேண்டியிருக்கோம் கற்ப அளவுக்கு அத்தனை நாளைக்கு நம்ம அழுக வேண்டியிருக்கின்ற அத்தனை சுற்றங்கள் நமக்கு இருந்தன ஒவ்வொரு பிறப்பிலையும் நமக்கு ஆய ஏகப்பட்ட சுற்றங்கள் ஒவ்வொரு பிறப்பிலையும் ஏகப்பட்ட சுற்றங்கள் இறந்தார்கள் அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து அழுகணும்னா நம்ம கற்ப காலம் வரைக்கும் அழுக வேண்டியிருக்கோம் அழறின் அலறினும் ஒரு கரை உண்டாமல் இல்லை அதனாலே சுரூபம் அஞ்ஞான காணல் ல்லாமல்ரூபத்தை அறிவு ஞானம் இல்லாதம் தெரியலம் என்பது தேகம் நான் ஆன்ம்தான் தேகமே ஆன்மான் தேகமே நான் என்று எண்ணுகிற அஞ்ஞானம் அஞ்ஞானத்திலிருந்து விலகி நான் யார் நான் எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய செயல்கள் என்ன என்னுடைய முக்கியமான கர்மா என்ன நான் இந்த பிறப்பிலேயே நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று சிந்திக்க தொடங்கினார் நான் நம்முடைய பாதை சிறந்த பாதையாக நெறிப்படி வலித்த பாதையாக மாறும் நமக்கு ஞானம் பிறக்கும் சொருப்பில்ல அஞ்ஞானம் காணல் அஞ்ஞானத்திலே அஞ்ஞானத்தை காணலுக்கு ஒப்பிடுகிறார் காணல் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்ல வெயில் காலத்துல தண்ணீர் இருப்பது ஒரு தெரியும் தண்ணீர் அடிச்சுக்கணும் வெள்ளமா வார தெரியும் அதுக்கு பேரு பொய்த்தேருன்னு பேரு அப்படிப்பட்ட அஞ்ஞான காணல் காணல் மேட்டில் அப்படி அந்த அஞ்ஞான காணல் போல நம்மளை தொடர்ந்து வாதனை கோடை சுழல் கோடைக்காலத்தில் இருக்கின்ற சுழல் கோடைக்காலத்தில் நமக்கு தோன்றுகின்ற பொய்த்தே கோடை காலத்திலே நமக்கு தெரிகின்ற வெங் காணல் வெங்கையாதை காணல் பெருநுகர் சுகம் அசுகம் திரைக்கண் மோதி ஒரு கரையின்றி பிறடும் அன்றே காணலுக்கு ஒன்றோடு ஒரு அதையோடு அலை காணலுக்கு அதையே கிடையாது காணல் என்பது கற்பிக்கப்பட்ட தண்ணீர் அதுக்கு அதை கிடையாது அதை ஒன்னோடு ஒன்னும் ஓதி சிதறியது என்று சொல்வது போல கரையின்றி அதுக்கு கரை கிடையாது தண்ணி இருந்தாலும் கரை குளம் இருந்தாலும் தான் கரை பிறடும் நாற்பத்தி நான்காவது பாடல் இல் உறவு பகை நேயம் கோபம் ஆசை இழிவு உயர்வு ஆதிகள் வழிவாய் எழுந்த ஞாலம் புல்லு தன் நாம மாத்திரத்தினாலே புரிந்து விரிந்ததென்றால் பொழிந்து விரிகின்றதல்லால் புறனில் உண்டோ நல்லுறவாய் நினைத்திடில் நல்லுறவேயாவர் நன்னாராய் நன்னாராய் பாவிக்கில் நன்னார்வர் கொள் ஒரு நஞ்சு ஐம்பது இரண்டின் குணங்கள் போலும் குறித்தடு பாவனை கட்டுக் கொலைந்தால் உண்டோ இது நாற்பத்தி நாலாவது பாடம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் எல்லா பொருள்களும் எல்லா ஜீவர்களும் பிரம்மத்தினுடைய அள்ளாலே பிரம்மத்தினுடைய ஆணையினாலே மாயையாலே தோற்றுவிக்கப்பட்டவை அப்படி இருக்கிற பொழுது ஒன்றிற்கொன்று உறவு என்றோ ஒன்றிற்கொன்று பகை என்றோ சொல்ல முடியாது உறவு பகை இல்லை இல் உறவு பகை இல்லை உறவும் இல்லை பகையும் இல்லை அதே நேயம் ஒரு நேயம்னா பிரியம் சிநேகிதம் அதுவும் இல்லை கோபம் இல்லை ஆசை இல்லை இதெல்லாம் என்ன எல்லாம் நம்முடைய மனத்தினாலேயும் மாயினாலேயும் உருவாக்கப்பட்டவை இழிவு இழிந்த நிலை உயர்ந்த நிலை என்ற பிரிவெல்லாம் இல்லை இவை எல்லாமே நம்முடைய மனத்தினுடைய ஒரு வேறுபாட்டாலே மனத்தினுடைய பிரித்து பார்க்கின்ற தன்மையாலே ஏற்பட்டவை அப்படி எழுந்தமும் உண்மை இல்லை ஞானமும் பிரபஞ்சமும் மாயாலே தோற்றுவிக்கப்பட்டது இவை எல்லாமே உள்ளூர் அனைத்தும் அழியக்கூடிய அனைத்தும் புண்மையான அனைத்தும் வார்த்தைகளினாலே தான் வேறுபடுகிறது நாம மாத்திரத்தாலே சட்ட மாத்திரத்தாலே வேறுபடுகிறது நான் என்பது நானும் ஒரு ஆன்மா அவன் என்பது அவனும் ஒரு ஆன்மா கிளி குருவி எல்லாம் ஆன்மாக்கள் எந்த பிரிவினையும் எல்லாமே பெயர் மாத்திரத்தாலே ரூப மாத்திரத்தாலே வேறுபடுகின்றன உண்மையிலேயே வேறுபாடு கிடையாது மாயை மாயினாலே வேறுபாடுகளை உருவாக்குகிறோம் புறமில் உண்டோ உண்மையிலேயே கிடையாது புறத்திலே உள்ளத்திலே வித்தியாசம் இருந்தாலும் உள்ள வழியிலே கிடையாது நல்லுறவால் நினைத்திடேன் நல் உறவே ஆவார் நான் அவர் எனக்கு வேண்டியவர் என்னுடைய பிரியமானவர் என்னுடைய நண்பர் என்று நினைத்தால் அவர் நண்பர் ஆவார் நான் யாரை நண்பராக நினைக்கிறேனோ அவர் எனக்கு நண்பர் ஆவார் யாரை வேண்டாதவராக நன்னாராக வேண்டாதவராக நினைக்கிறேனோ அவர் இயல்பாக ஒருத்தர் மேல ஒருத்தர் பிளிய வச்சிருந்தா தான் நெருங்கும் உறவுகள் நெருக்கமடையும் இல்லைன்னா விரிவடையும் விலகிவிடும் நல்ல உறவு ஆவர் நன்னாராய் நான் அவரை பற்றி கவலை இல்லை நான் அவரோடு சேரமாட்டேன் நன்னன் நன்னுதல் என்றால் விரும்புதல் சேருதல் நன்னாராய் பார்க்கில் சேர்ந்தவராக பார்க்கில் அவர் நம்முடைய சேராதவர் நம்முடைய பகைவர் அதே கொள்ளுகின்ற நஞ்சு வாழ வைக்கும் அமுதல் என்று இந்த வித்தியாசங்கள் எல்லாம் மாயினாலே தோற்றுவிக்கப்பட்டவை மனத்தாலே தோற்றுவிக்கப்பட்டவை இவையாவும் நிரந்தரம் இல்லாதவை இந்த பாவனை இந்த பாவனைகள் கட்டுக் கொலைந்தால் மனத்தினுடைய பாவனைகள் அழிந்தால் இவையெல்லாம் அழிந்துவிடும் எதுவும் நிலைக்காது இது நாற்பத்தி நாலாவது பாட்டு நாற்பத்தி அஞ்சாவது பாட்டு ஒன்றிலே தோன்றி கவனிங்க ஒன்றிலே தோன்றி அனைத்து உருவமான உணர்வுக்கு பகை உறவு என்று உரைப்பது எங்க இன்றி ஒளிய தசை இன்றி இன்றி ஒளி தசை புண்ணிய தோள்கள் மேய்ந்த வெறும் பரவழி நெறியால் நோக்கில் பொன்று துயர் நீ இல்லை நானும் இல்லை புண்ணியபாவன் என பொய் போதம் தோன்றும் இதுல முதல் பாட்டினுடைய பொருளையே அழுத்தமாக சொல்லுகிறார் எல்லா பொருள்களும் ஒரு சக்தியாலே தோற்றுவிக்கப்பட்டன மாய என்கிற சக்தியாலே ஈஸ்வரனாலே தோற்றுவிக்கப்பட்டவை எல்லா பொருள்களும் அதிலே வித்தியாசம் கிடையாது பகை உறவு என்பது கிடையாது அது பகை உறவு எப்படி உண்டாகிறது நம்முடைய மனத்தினுடைய அதை காலை மனத்தினுடைய மனம் பேதரித்து சிந்திப்பதாலே ஏற்படுகிறது அதனாலே எல்லாம் தோன்றிய போது ஒன்றே ஒன்றிலே தோன்றி அனைத்து உருவமான எல்லாம் பல பல உருவமான அனைத்திலும் அனைத்து உருவமான ஜீவர்களிலே பகை உறவு என்பது இருக்க முடியாது இருக்காது பகை உறவு என்று உரைப்பது எங்க முடியாது உரைக்க முடியாது இன்றிய ஒளி தசை சரி இன்றி ஒளி தசை புன்னீர் தோல்கள் எல்லாமே பரமதிலே தோன்றி பிரமத்தில் ஒடுக்குகின்றன அதனாலே எதுவுமே வேறுபட்டவை அல்ல அப்படி இருக்கிற காலத்தில் அழியக்கூடிய ஒக்கூடிய தசை சதை நம்முடைய உடம்புல இருக்கிற சதை எலும்பு புன்னீர் புன்னீர் ரத்தம் தோள்கள் மீண்ட எலும்பு நம்ம உள்ள நம்ம உருவத்தை பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து நீங்க மேலே தசை தோல் இருக்கும் தோலுக்கு அடுத்தா கூட கொஞ்சம் சதை இருக்கும் அதுக்கும் உள்ள எலும்பு இருக்கும் அதுக்கும் உள்ள எலும்பிற்குள்ள சக்திகள் இருக்கும் அதுத்தான் பூம்மாரம் சொல்றாங்க இப்படி நம்முடைய உடம்புக்குள்ளே எலும்பு கூடும் அதனை பாதுகாப்பதற்காக உரிய சதையும் அதை வாழ வைப்பதற்காக உரிய நரம்பும் அதிலே ஓடுகின்ற இரத்தமும் புண்ணியம் இவைதான் உடம்பு உடம்பு இந்த உடம்புல அடையக்கூடியவை பஞ்சரம்னா கூடு எலும்பு பஞ்சரம் யாம் யாரும் நான் யாரு எனக்கு என்ன இருக்கேங்கிட்ட ஒரு அஞ்ச அடி உயரத்துல அஞ்சடி ஆறங்குளமோ அஞ்சடி எட்டங்கிழமோ ஏழங்குலமோ அந்த உயரத்துல எலும்பும் சதையும் போர்த்திய ஒரு உருவம் இல்லை என்று நினைத்தமாக உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தாயானால் மனத்தால் நினைந்து நோக்காய் உள் உள்முகமாக நோக்கி நாம் யார் எதற்காக பிறந்தோம் எதற்காக கற்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சிந்திக்க தொடங்கினால் நிம்மலமாம் பறவழி நிம்மளமாகிய நிர்மலமாகிய எந்த விதமான கலங்கமும் இல்லாத பிரம்மனுடைய வழி தோன்றும் பிரம்ம பிரம்ம ஞானக்கண் தோன்றும் ஞானக்கண் தோன்றியதுனாலே அந்த நெறியிலேயே நோக்கி அந்த நெறியிலே அந்த வழியிலேயே ஞானக்கண்ணாலே ஒரு ஞான நெறியிலே ஞான வழியிலே நோ யர் அழிந்துவிடும் போன்று துயர் நீ இல்லை நானும் இல்லை நீ இல்லை நானும் இல்லை புண்ணியன் பாவனன் என்பது பெயர் மாற்றமே பெயர் மாத்திரமே எல்லாமே பொய் தோற்றமே இது நாற்பத்தி பாடல் நாப்பத்தி பாடல் ஏகிய தீர்வுகள் தோறும் பிறந்த ஜென்மம் என்ன ஒன்னா ஏகிய தீவுகள் தோறும் பிறந்த ஜென்மம் என்ன ஒன்னா இந்நாவல் பெருந்தீவில் பெருந்தீபத்தில் கோகிலமாய் முன்பிறந்தாய் விலங்கு மேகம் குன்று மரம் ஊர்வன பொற்குலங்கள் தம்மில் போகிய ஜென்மத் தொகுதி புகழ ஒன்னாய் பொருந்தும் அவற்றுள் உன் புண்ணியன்ம்பியை இதுவரை சமாதானத்தொண்டு பூரண ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த பிறப்புல பிறந்திருக்கிறோம் நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிறப்பு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பிறப்புகள் இதை வளர்ந்து என்னமா பிறந்த ஏவிய தீவுகள் தூரம் நிறைய தீவுகள் உலகத்துல தீவுகள்ல என்ன நீரால் எல்லா திசைகளும் நீரால் வளைக்கப்பட்ட சுற்றி உள்ள நிலம் ஏக ஏகிய தீவுகள் தூரம் நிலம் அதாவது நீராலே சூழப்பட்ட நிலங்கள் அப்படி உட்பட எல்லா நிலங்களிலும் ஏகிய நிலங்கள் எல்லாம் எங்கெங்க நீ பிறந்தாய் சொல்ல முடியாது அத்தனை தேசத்துல பிறந்திருக்க ஜென்மம் என்ன ஒன்னா எண்ணி கீழே அடங்காது எண்ணி முடிக்க முடியாது எண்ணி கட்டுப்பிடிக்க முடியாது நாவல்தீவிலேயே நாவலஞ்சீவுன்னா நம்முடைய பாரத நாட்டின் சொல்லுகிறது நாவலந்தீவுங்கிறது நாவலம்னா என்ன நாவல் மரம் நாவல் மரங்கள் நிறைய இருந்ததுனால நாவலஞ்சீவுன்னு சொன்னாங்களாம் நாவலன் தீவிலே நாவலம் பெருந்தீவில் நீ முத முதல்ல குயிலாக பிறந்தாய் குயிலால் உன்னுடைய முதல் ஜென்மம் குயிலாக பிறந்தாய் அதுக்கப்புறம் விலங்குகளாக பிறந்தாய் பன்றி நாய் மாடு கழுத விலங்குகளாக பிறந்தாய் அப்புறம் மேகமாக இருந்தாய் குன்றாக இருந்தாய் மதைகளாக பிறந்தாய் மரமாக இருந்தாய் மரமாக பிறந்தாய் ஊர்வனம் உருந்து பாம்பு பள்ளி முதல ஊர்வனவாகவும் புட்குளங்கள் புல்லு வகைகள் வகைகள் வகைகளாக பிறந்தாய் இறந்து போன ஜென்மங்களிலெல்லாம் எத்தனையோ உறவினர்கள் உனக்கு எத்தனையோ தாய் தந்தையர் போஜிய ஜென்ம தொகுதி புகத ஒன்னாது உன்னுடைய ஜென்மங்கள் எத்தனை என்றோ அவை நீ பிறந்து இருந்து கணக்கு கிடையாது பொருந்தும் அவற்றுள் அப்படிப்பட்ட கணக்கிடப்படாத அளவில்லாத பிறகு இல்லை பிறந்து இழந்த போதும் கிளையாய் உன்னுடைய உறவினர்களாக உன்னுடைய நண்பர்களாக உன்னுடைய சொந்தக்காரர்களாக போனோருக்கெல்லாம் வந்தவங்க பிறந்தவங்க இறந்தவங்க உங்களுடைய உறவினர்களாக பிறந்தவர்கள் உறவினர்களாக இறந்தவர்களுக்கெல்லாம் ஆகலும் முற்றிலை நீ கவலைப்படலை வருத்தப்படலை அப்படி அது மட்டுமா நீ அவற்றின் மாட்டோ அது மட்டுமா ஆனந்த தேக பிறவி அறைய கேழாய் இனிமே நீ பிறக்க போறது இது போக இந்த திரைய பிறவிகள் இருக்கு அது பற்றியெல்லாம் சொல்லுகிறேன் கேழாய் அப்படின்னு நாற்பத்தி ஏழாவது பாட்டு மீண்டும் பாவனன் பிறந்த பிறப்புகளை பற்றி தொடர்ந்து புண்ணியவான் புண்ணியன் சொல்லுகிறார் கோசலத்தும் பௌண்டரத்தும் குச்சரத்தும் துளாரத்தும் கோகணத்தும் கோசலத்தும் ஏகையத்தும் சாலத்துவம் பூபதியாய் வாழ்ந்தாய் அரசியங்களண்ட துலாரத்தம் கோகனம் கோகணத்தம் போசலத்தம் ஏகையத்தம் சாலத்துவம் ஒன்பது நாட்ட நீ மன்னனாக வாழ்ந்தாய் பூபதியாய் வாழ்ந்தாய் அதுக்கு பின்னாடி பூபதியாக வாழ்ந்து ஒம்பது ராஜ்யங்களின் ஆண்டு இரண்டு பின்னாடி வானரமாய் புழ்வாய் புல்வாய் புல்வாய்னா மிருகங்களுடைய வகை புல்வாய்ங்கிறது பொதுவாக மானை சொல்லுவோம் புல் புலமான கரண்டமாய் கரண்டம்னா நீர்காக்கை பறவை மாசுளமாய் மாசுளம் பாம்பு ஆய் கழுதையாக மட்டின் ஜென்மம் அளவில்லாத ஜென்மம் மட்டில்லாத ஜென்மத்தில் பிறந்தாய் என்னமா பிறந்த ஒன்பது தேசங்கள்ல ராஜாவாக இருந்து பிறந்து வளர்ந்து ராஜ்யத்தை ஆண்டு அப்புறம் இறந்தாய் அதுக்கப்புறம் குரங்காக பிறந்தாய் வானரமாக பிறந்தாய் புழுவாக பிறந்தாய் புழுன்னா சின்ன சின்ன பூச்சிகள் புழுவாக பிறந்தாய் கிருமியாக பிறந்தாய் என மானாக கதைமானாக பிறந்தாய் நீ காகமாக பிறந்தாய் பறவையாக பிறந்தாய் சிறப்பமாக பிறந்தாய் கழுதையாக பிறந்தாய் இப்படி எண்ணற்ற ஜென்மங்கள் பிறந்து அதிலே உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் பலர் அவங்க எல்லாரும் பிறந்தாங்க இறந்தாங்க பல ஜென்மங்களில் அவர்கள் இறந்தார்களே அதற்காக நீ வருத்த வேண்டாமா வருத்தப்படமா வேண்டா இறப்பது உறுதி வருத்தப்பட தேவையில் எண்ணில் அகன்ற காணில் அளவிறந்த பிறவிதோறும் பிறந்தோர்க்கு எல்லாம் அன்னை தாதையை எண்ணில் அகன்ற காணில் கிளர் மரங்கள் தரு சருகை என்னவற்றாம் கேளமுற கணக்கில்லை தளர்வின்றி பாவையில் விட்டு பாவ அவனைகளின்றி சார மரணமற்ற உனை சங்கியாதே உளமுற நோக்காய் துயர் விட்டு அஞ்ஞானத்தை ஒழித்து உணரில் உள்ளபடி உன்னை காண்டி இது எத்தனை பிறப்பு சொல்லிட்டு உறவினர்கள் அப்படி தாய் தந்தைகளை எண்ணி பார்ப்போம் பெரிய காட்டுல விழுந்து பிறந்த காட்டுகளில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் முதற்கின்ற சரக்குகள் ஒதுக்கின்ற சருகுகள் அதுகளெல்லாம் எண்ணி பார்க்க முடியுமா சருகுகள் இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம தோட்டமா இருந்தா விறக்காய் பயன்படுத்துவோம் அல்லது கூடை பின்ன பயன்படுத்துவோம் காட்டில் கொடுங்கிற சிறகுகளுக்கு பயன் கிடையாது அது பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படி சருகுகளைப் போல உன்னுடைய தாய் தந்தையர்கள் இறந்திருக்கிறார்கள் சருகுகளை யாராவது கணக்கு போடுவார்களா இல்லை உன்னுடைய தாய்ந்தந்த இறந்தவர்களுடைய தெரியுமா தெரியாது அதனாலே கேதம் கணக்கில்லை கேதம்னா துக்கு சம்பவம் அப்படின்னு அதனாலே கணக்கில்லை கணக் மருத்தம் வேண்டாம் அது கணக்கற்றவை வருத்தம் வேண்டாம் அதனாலே மைந்தனே தம்பி பாவனே கேள் கொஞ்சம் கூட தளராமல் மனதின் உறுதியோடு பாவ அபாவனையிலே பாவிப்பது அல்லது வெறுப்பது அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றி சார மரணமற்ற இனிமேல் நீ தவங்களை செய்து நல்வாழ்க்கை நெறிவான நெறியான வாழ்க்கையில் வளர்ந்து விட்டாய் இனிமேல் உனக்கு பிறப்பு கிடையாது சார மரணம் மற்றும் உன்னை சங்கியாது உன்னுடைய ஆத்மாவை உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சந்தேகமாக பார்க்காது சந்தேகம் உள்ளமொரு நோக்காய் உள் நோக்காக நோக்கி துயர் விட்டு உயரங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி அஞ்ஞானத்தை ஒத்து அஞ்ஞானத்தை ஒழித்து அஞ்ஞானம் என்கிற அறியாமையை ஒழித்து ஞானத்து பெறுவாயாக உணரில் ஒழித்து சிந்தித்தால் உணர்ந்தால் உன்னை உள்ளபடி உன்னை காண்பாய் உன்னுடைய ஆன்மஸ்வரூபத்தை உண்மையாக காண்பாய் இது நாற்பத்தி எட்டாவது பாட்டம் நாப்பத்தி நீ ஒன்றா என்னும் காசம் ஊறும் அன்று அன்னது தீர்த்து உளக்கமலத்துடே நுய்விய அறிவுடைய உன் மனத்தால் உன்னால் உன்னை இன்னபடி என நோக்கி மயக்கம் எல்லாம் இன்றியும் பேசினாட்டு அதனாலே முன்னவனாகிய புண்ணியன் தன்னுடைய தம்பியாகிய பாபரனுக்கு உரைத்து ஞான உபதேசங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தொகுத்து சொல்லி ராமன் இப்படியெல்லாம் அண்ணன் தம்பிக்கு உபதேசம் செய்தான் இதனை கேட்டு அறிவு கொள்வாயாக ஞானம் பெறுவாயாக சொல்லி முடிக்கிறார் உன் உருவை உன்னுடைய உருவத்தை நான் யார் நான் ஆர்ண சொல்வோம் என்ற நிலையிலே உன்னுடைய உருவமான ஞான சொலூபத்தை ஞானக்கண்ணாலே பார்த்தால் ஒன்றலா ஆசையனும் காசம் ஊறும் உன்னுடைய உருவத்தை ஞானக்கண்ணால் பார்த்தால் நிறைய ஆசைகள் தோன்றலாம் காசம்னா நோயின் அர்த்தம் நோய் நோய் போன்ற ஆசைகள் கூறும் அவற்றையெல்லாம் அழித்து அன்னதை தீர்த்து உன் மனத்துக்குள்ளே உன் ஆன்ப உள்மனத்துக்குள்ளே நோய மென்மையான நுணுக்கமான அறிவுடைய உண்மனத்தால் உன்னுடைய மனத்தாலே உன்னால் உன்னை உணர்வாய் உன்னாலேயே உன்னுடைய ஆன்மஸ்வரூபத்தை உணர்வாய் இன்னப்படி என நோக்கி நான் இப்படிப்பட்டவன் நான் ஆன்மஸ்வரூபம் என்னுடைய சைத்தன்யம் என்னுடைய ஜோதி என்று நோக்கி மயக்கம் எல்லாம் இன்றியம் மயக்கல்லாம இறையும் மற ஒரு கடன் கூட மயக்கம் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் மறுத்து ஒழித்து இன்பம் எய்தி சச்சிதானந்தத்தை அடைந்து பிரம்மானந்தத்தை அடைந்து சர்வது கோ நிவாரணத்தை அடைந்து அடைந்து நிற்பாய் என்று உரைத்தான் தம்பியே பாவனே இவற்றையெல்லாம் கேட்டு நீ இன்பம் எய்தி நிற்பாய் சச்சிதானந்தமாக என்றும் அழிவில்லாத இடையராத இன்பத்தை பெற்று பேரானந்தத்தை பெற்று பேரங்கத்தை பெற்று நிம்மதியாக இருப்பாயாக நீ இனிமேல் உனக்கு பிறப்பில்லை கவலைப்பட வேண்டாம் பின்னவனே உரைத்தான் என்று ராமனுக்கு வசித்த முனிவர் சொன்னார் பேசினாரே சொன்னாரே இது புண்ணியபாவனும் கதை முடிஞ்சது நண்பர்களே நாம் இப்பொழுது உபசாத்த பிரகரணத்திலே இரண்டு அத்தியாயங்களை படித்தோம் ஜனக மகாராஜனுடைய படித்து முடித்தோம் புண்ணிய பாவனின் கதை நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் ஜனக மகாராஜன் கதை முப்பத்தி ஆறு பாடல்கள் இவை எல்லாம் சேர்த்து எண்பத்தி ஐந்து பாடல்கள் இதற்கு முன்னர் திதி பிரகரணத்திலே ஐம்பத்தி எட்டு பாடல்கள் மொத்தமாக திதி பிரகரணத்திலே எஞ்சி இருந்த முப்பத்தி ஒரு பாடல் கசங்கதை இருபது பாடல் திதிப்பிரத்தினுடைய நிறைவுரை ஏழு பாடல் ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இந்த 58 இந்த எண்பத்தஞ்சு சேற்று நூத்தி பாடல்கள் ஆகிறது இந்த 143 பாடல்களை நீங்கள் கேட்டு அறிந்து அதிலே இரண்டு ஒன்று உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு எல்லார்ட்டையும் இருக்கு செய்த கருத்து வேறு ஏதாவது புறந்தோர்களிலே இதை பற்றிய அதிகமான கருத்துக்கள் இருந்தாலும் நான் சொல்லியதிலே ஏதோ தவறு இருந்தாலும் அதனை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக சுட்டி காட்ட வேண்டுகிறேன் ஒன்று சந்தேகங்களை கேட்டு தீர்த்து இன்னொன்று இதிலே நான் சொன்ன பொருள்களுக்கு மேலே ஏதாவது பொருள் இருக்கும் நயம் இருக்கும் என்றால் அதையும் சார்கதி இங்காவும் அந்த மேலாய் இன்னும் நமக்கு ஆவானும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு சகனானவது சகனோ புனத் சகவீயம் கரபா தேஜஸ்வி ஆச்சாரியாசீடராகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ளதாக பயன் உள்ளதாக விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் ஹரிவோம் ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக